மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட இலங்கை குருமணி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமன்றடியில் வேண்டு தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை ஒருவள் போத்த புண்ணிய கடலில் தோன்றி சிதம்பை கணேசன் தாளை கரமலர் புவித்து வாழ்த்தி கடையவேளை பால் மலங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையறை சேவடியும் செந்தூரன் கரங்கொண்ட வேலும் கண்ணை விட்டு கொடுப்பனே ஐடித்தலைமை அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியேன் நம்முடைய திருப்புகல் சபையின் செயலாளர் கிருபா சங்கர் ஐயா அவர்களே வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே இந்த ஆலயத்தில் இந்த இடத்தை நமக்காக ஒதுக்கி தந்து பல பெருமக்கள் இருந்தும் வெளியிலே நின்றும் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கருணை காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் கருமுத்துக்கண்ணன் ஐயா அவர்கள் நம்முடைய இணை ஜெயராமன் ஐயா அவர்கள் ஆகிய பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை தெரிவித்து இந்த எட்டாவது நாள் உரையை தொடங்குகின்றோம் நேற்றைக்கு சிதம்பரத்துக்கு வந்தது மாதிரி தெரிந்தது இன்றைக்கு எட்டாவது நாள் உரைக்கு நாம் வந்து விட்டோம் இப்பொழுது நாம் எல்லாம் துருவையாற்றுக்கு போக போகிறோம் கைலாசத்துக்கு போகாதவர்கள் துருவையாற்றுக்கு போக கைலாச காட்சியை பார்க்கலாம் என்பது பெரிய புராணம் கைலாசத்துக்கு போறது ரொம்ப சிரமமான காரியம் இந்த போய் வந்தவங்க ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்கே போகலாம் படிக்கிறமா போறது ரொம்ப சிரமம் நான் தூரம் போயிட்டு வந்தேன் இரண்டாவது முறையும் போயிட்டு வந்தேன் அடுத்த வருஷம் போகலாம் தெரியல கிலோமீட்டர் நேபாளத்தின் தலைநகரம் காட்மண்ட் நல்லா தான் இருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பாதை ரொம்ப மோசமான பாதை இரண்டாயிரத்தி அஞ்சுல நான் போன பொழுது பாதை முழுக்க பள்ளம் பள்ளத்தில தண்ணீர் ஆறுகள் அந்த ஆட்டுக்குள்ளீப்பு போகும் கடுமையான பயணம் ஏறி குதிச்சு திரும்ப ஏறி அந்த ஆட்ட அந்த அந்த ஜீப்ப ஓட்டலாம தவிர நம்மாலும் யாரும் ஓட்ட முடியாது அப்படி மோசமான பாதை அப்ப ஒரு நாளைக்குலட்டி எல்லாம் காட்டு திரும்ப மாட்டிக்க குளிர் காட்டி ஊசு குத்து குத்தம் இப்ப ரோடு வசதியா போட்டாச்சு நம்ம நாலு ரோடு போட்ட மாதிரி கைலாசத்துக்கு இப்போ ரோடு அழகாக போட்டாச்சு யாரு போட்டால் நம்ம நாட்டில் போட மாட்டோமே சீனாக்காரன் தான் போட்டிருக்கேன் பொறுப்பு பூரா சீனாக்காரன் வச்சுருக்கேன் எப்போ நினைச்சாலும் லாசாவிலேருந்து அவனுடைய சேனைகள் ரொம்ப சௌரியமாக காட்மண்டுக்கு வந்துடும் காட்மண்டு தாண்டினா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி இரநூறு கிலோமீட்டரில் கொடாரின்னு ஒரு பகுதி அதுதான் அந்த எல்லை கொடாரியில் நேபாளத்தினுடைய எல்லை முடிஞ்சு திபேத்தி எல்லை ஆரம்பம் திபேத்தி சீனாக்காரனுடைய ஆட்சி பூரா சீனாக்காரன் தான் அங்கே நிற்பான் கொடாரியை தாண்டிட்டா சைனீஸ் எல்லை நம்மளை எல்லாம் சோதனை போட்டு நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்து ஒரு முப்பதனாயிரம் ரூபா நம்மள்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த விசாவுக்கு கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ரூபா கொடுக்கணும் ட்ராவல்ஸுக்காரங்க நம்மளை உள்ளே அனுப்புகிறான் அங்கேருந்து போனால் மொதல் நாள் நியாலம்னு ஒரு ஊருக்கு போகிறோம் நியாலத்துக்கு போகிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது எல்லாருக்கும் நாங்களும் கைலாசம் போகிறோம் கைலாசம் போகிறோம்னு நியாலத்துக்கு போன்னு கீழே இறங்கிற போது தான் தெரியும் என்னடா இவ்வளவு குளிர் அடிக்குது நம்ம கொடைக்கானல் குளிரெல்லாம் சர்வசாதாரணம் கொடைக்கானல் ஏழாயிரம் அடி உயரம் நியாலம் பத்தாயிரம் அடிக்கு மேலே உயரம் மானசரோவர் பதினஞ்சாயிரம் அடி உயரம் தோர்மோ பாஸ் இருபத்தி ஓராயிரம் அடி உயரம் அதுக்கு மேல போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நியாலத்துக்கு போன உடனே கீழே இறங்கினா ஊசு குத்துனாப்புல இருக்கும் உடம்புல பல மாற்றங்கள் உண்டாகும் மூச்சு விட முடியாது ஆக்சிஜன் குறைச்சல் நடந்தா கஷ்டமா இருக்கும் குளிர் வரும் நமக்கு என்னென்ன வியாதியெல்லாம் வரும்னு கற்பனை பண்ணமோ அவ்வளவு வந்தாப்பில் தெரியும் இந்த மனசு பண்ற வேலை நியாலத்துல ஒரு தலைவலி வரும் மாத்தரை மாத்தமக்கெல்லாம் கிடை ஒரே மாத்தரை ஓம் நமச்சிவாய கஷ்டம் நியாலத்துல ரெண்டு நாளாவது இருந்து பழகணும் அப்பத்தான் உடம்பு அதுக்கு பழகிக்கிறோம் அந்த குளிருக்கு பழகிக்கிறோம் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும் ராத்திரி ஒன்பது பத்து வரைக்கும் வெளிச்சம் இருக்கும் அந்த நியாலத்தில் தண்ணியை நமக்கு சூடு பண்ணி கொடுத்தா கைக்கு வர்றதுக்குள்ள குளிர்ச்சி ஆயிரும் அப்படி ஒரு சூழ்நிலை குளிக்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது முகத்தை கழுவுறதே பெரிய காரியம் ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி இப்போ நியாலத்தில் ஒரு அளவுக்கு கட்டடமெல்லாம் கட்டியிருக்காங்க பரவாயில்லாம தங்கலாம் நியாலத்தில் ரெண்டு நாள் தங்கிட்டு இப்போ காரெல்லாம் வேகமாக போகுது கைலாசத்துக்கு நியாலத்திலேருந்து அது கடுத்தாப்புல போனால் சாதான்னு ஒரு ஊர் இந்த சாகாவில் கொஞ்சம் கட்டடங்கள் இருக்கு அங்க தங்கலாம் அதுவும் தாண்டி மேலே போனால் பரியாங்குன்னு ஒரு ஊர் இந்த பரியாங்கு தான் வசதி இல்லாத ஊர் கொட்டகை மாதிரி போட்டிருப்பான் அதுக்குள்ளே ஒரு ஒரு ஐம்பது படுக்கை போட்டிருப்பான் ஒரு கட்டில்னு சொல்லுவான் அது மேலே படுக்கை போட்டிருக்கோம் கட்டிலில் எங்கே கூட வந்த ஒருத்தர் உட்கார்ந்தார் டப்புன்னு சத்தம் கேட்டுது ஒரு கட்டில் நாலு கட்டில் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி அப்படித்தான் இருக்கும் ஒரு போர்வை மாதிரி கனமாக ஒன்று கொடுப்பான் அது எந்த யுகத்தில் அவன் துவைச்சானோ கடவுளுக்கு தான் வெளிச்சான் ஒன்றும் பேசக்கூடாது எல்லாம் சிவார்ப்பணம் அந்த போர்வை அந்த படுக்கை வெளியில் எங்கேயும் டாய்லெட்டுங்கிற பேச்சே கிடையாது எல்லாம் வானமே கூரை அப்படி ஒரு சூழ்நிலை மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம் பரியாங்கும் பரியாங்கல தான் தங்குறது ரொம்ப சிரமம் சாப்பாடும் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அந்த சூழ்நிலையில் அவங்க சமைக்கணுமே அதை சொல்லுங்கள் நமக்கு வெளியில் வரவே பயமாக இருக்குது அவங்க அந்த சூழ்நிலையில் தான் சமைக்கிறாங்க ஏதோ சாப்பாடு பரவாயில்லாமல் இருக்கும் நாங்கள் முதல் முறை போன பொழுது சாப்பாடு வாயில் வைக்க முடியலை தூக்கி நாய்க்கு போட்டோம் நாய் ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடாமல் போயிடுச்சு அப்போ தான் எங்களுக்கு புத்தி வந்தது நாலு நாளாக நம்ம சாப்பிட்ருக்கோம்னு இப்போ கொஞ்சம் சாப்பாடு பரவாயில்ல இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனாலும் பசிக்கலை சாப்பாடு செல்லலை மூச்சு வாங்குது ஆக்சிஜன் குறைச்சல் குனிய முடியலை நிமுற முடியல காலில் ஷூ மாட்ட முடியலை போக போக போக போக ஆக்சிஜன் குறைவ உணர ஆரம்பிக்கிறோம் பரியாங்கலை அப்படி பரியாங்கலேந்து புறப்பட்டு அதுக்கு மேலே போயாச்சுன்னா அந்த முக்கியமான ஒரு பகுதி அங்கேனா பிரம்மபுத்திரா ஆறு வருது பழைய காலத்தில் எப்படி பழக்கம்னா பிரம்மபுத்திரா ஆத்துக்கு முன்னால் நம்ம ஜீபெல்லாம் நிறுத்திடுவாங்க பிரம்மபுத்திராவில் பெரிய படகை கொண்டாடுவான் ஒவ்வொரு ஜீப்பா படகளை ஏற்றுவான் அக்கறைக்கு போகும் எங்கள் ஜீப்பு பதினஞ்சு ஜீப்பு அப்போ ஒரு ஜீப்புக்கு நாலு பேர் அறுபது பேர் போனோம் அப்போ ஒவ்வொரு ஜீப்பா ஏற்றி கொண்டுகிட்டு போகிறான் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலையேங்கிறோம் ஒரு ஆளுக்கு சொல்கிறான் ஒரு ஷெப்பாக இப்படித்தான் போன வருஷம் ஒருத்தர் ஒரு ஷட்டு வந்தது பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வந்துருச்சு எவரெஸ்ட்டு சுற்றி போனாங்க நாலு நாள் தாமதமாக போச்சுங்கிறான் எந்தேரத்தில் நாங்க பகிர்ன்னு உட்கார்ந்து இருக்கிறோம் நமக்கு எத்தனை நாள் ஆக போகுதோ பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வராமல் இருக்கணுமே பகவானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சத்தியமா சாமியை ஒழுங்கா வேற யாரும் காப்பாற்ற முடியாது அவன் தானே காப்பாத்தனும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பிரம்மபுத்திராவை தாண்டிட்டான் எப்படி சீனாக்காரன் பாலம் கட்டிட்ட அப்பவெல்லாம் பாலம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாலம் கட்டிட்டேன் நாங்கள் தான் முதல் வருஷம் போகிறோம் பாலம் கட்டிட்டான் வசதியாக போச்சு தீர்த்தத்தை அள்ளி தெளிச்சுக்கிட்டு பரியாங்கு தாண்டி மேலே போனால் ஒரு முகடு மலை முகடு அதில் எங்கள் வண்டி எல்லாம் நிறுத்தி அந்த ஆறு கைலாசம் தெரியும்னேன் எல்லா பதினஞ்சு வண்டியையும் திருத்திட்டேன் நாங்கள்லாம் கீழே இறங்கி அங்கே தான் கைலாசம் தெரிய போகுது தெரிய போகுது தெரிய போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் கைலாசத்தை காணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் கைலாசத்தை காணோம்னு நம்ம கோயிலாக இருந்தால் அர்ச்சகர்கிட்ட ஒரு நூறு ரூபாயை கொடுத்து சாமி திரையை கொஞ்சம் எடுங்க சாமியை பார்த்துட்டு போயிடுறோம் ஏதோ சொல்லி பார்க்கலாம் அங்கே மேகம் மூடிடுச்சு மேகத்தை யாரும் விளக்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அறுபது பேரும் கீழே உட்காந்து என்னென்ன பாட்டெல்லாமோ பாடி பார்த்தோம் மேகம் மறையவே இல்லை அப்படியே இருக்கு இங்கே கைலாசம் தெரியுங்கிறான் நாங்க என்னத்தை கண்டோம் செர்பாக சொல்கிறான் நல்லா தெரியுங்கிறான் எங்களுக்கு தெரியல ஒரு பாரசீகத்திலிருந்து ஒரு கெட்டிக்கார ஆள் என்ன பண்ணனா இந்த நல்ல கம்பளி கொண்டுகிட்டு வந்தான் ஒரு ராஜாட்டை ராஜாட்டை கம்பளியை கொண்டுகிட்டு வந்து இந்த கம்பளி பத்தாயிரம் ரூபான்னா ராஜா கேட்டாடு கம்பளியில் அப்படி என்னடா இருக்கு உலகத்தினுடைய ஏழு அதிசயங்கள் இருக்குண்ண கம்பளியில் ஒன்றும் கிடையாது நல்லா பாருங்க மகாராஜா ஏழு அதிசயம் இருக்கு மகாராஜா அறிவாளிகள் கண்ணுக்கு தான் அதிசயம் தெரியும் மந்திரியை பார்த்தாரு மந்திரி உங்களுக்கு தெரியுதா தெரியுதுன்னா மந்திரி இல்லாட்டி இவன் அறிவாளி இல்லைன்னு ஆயிரும் இல்ல ராஜா பார்த்தாரு ஆமா இப்பதான் எனக்கும் தெரியுதுன்னாரு வந்தவன் நினைச்சா ரெண்டு பேரையும் முட்டாளாக்கி விட்டோம்னு அது மாதிரி ஒருவேளை அறிவாளிகள் கண்ணுக்குத்தான் கைலாசம் தெரியுமா பக்தர்கள் கண்ணுக்குத்தான் கைலாசம் தெரியுமா இந்த முறை போன பொழுதும் அப்படித்தான் ஆச்சு அந்த மேட்டில் பார்க்கவே முடியலை ஒருத்தர் சொல்கிறார் நம்ம வர்ற வழியெல்லாம் கடவுளை நினைக்காம சாப்பாட்டைத்தான் நினைச்சோம் அதனால கடவுள் காட்சி கொடுக்கலை இப்போ தான் ஞானோதயம் புதுசாக உண்டாகுது எல்லாேருக்கும் தெரியலைங்க சரி பரவாயில்ல பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் கீழே இறங்கி மானசரோவருக்கு போனா முதல் முறை ராத்திரி எட்டு மணிக்கு போனோம் கடுங்குளிர் மேனேஜர் வந்தார் ஸ்ரீகாந்தன் ஒரு ஆடிட்டர் வந்தார் கேதார்நாத் ஒரு தொழில் அதிபர் வந்தார் அடியேன் ஒண்ணு நாலு பேரு மதுரையிலேருந்து மீனாட்சி காலில விழுந்துட்டு போனவங்க இந்த பேங்க் ஆபிசர் ஆளை நம்ம கூட இருந்தாரு இப்பதான் இருந்தாரு எங்க போனாரு தெரியலையேன்னு தேடுனா ஒருத்தர் சொல்றார் குளிர்ப்போதெல்லாம் என்பது அம்பாளுடைய சொன்னேன் நான் போறேன் முதல் முறை இவர் அதை வேத வாக்க எடுத்துக்கிட்டார் நானா கண்ட இப்படி எடுத்துக்குறங்கிட்டார் தண்ணிக்குள்ள நாங்கள் இங்க நிக்கிறோம் ஒரு கூட்டமே நிக்குது பார்த்துக்கிட்டு எல்லாம் என்ன பார்க்குது நீங்கதான் சொன்னீங்க அவரு இறங்கிட்டாரு உங்களுக்கு சொல்லத்தான் தெரியுமோ இது மான பிரச்சனையா போச்சு இல்லப்ப என்ன செய்யறது சரி இறங்கிருவோம் என்ன ஆகும் போகும் போயிட்டு போகுது அதிகபட்சம் அதான சார் ஆகும் உயிர் போகும் போயிட்டு போகுது கலட்ட கலட்ட கலட்ட கைகாலம் அதுவா ஆடுது கண்ட்ரோலே கிடையாது மேல போட்டிருக்கிற பெரிய போர்வையை கலட்டி கோட்டை கலட்டி சட்டைய கலட்டி இன்னரை கலட்டி இத்தனை போட்டுக்கிட்டு போயிருக்கோம் எல்லாம் கலட்டி துண்ட கட்ட வல்ல இழுத்து கட்டி விட்டோம் கட்டிட்டு உள்ள காலை வச்சா சும்மா ஆயிரம் தேள் கொட்டினாப்பிள்ள இருக்கு ராத்திரி எட்டு மணி பகல்ல தான் குளிக்கும் எங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டோமே குளிச்சிருவோமே நாளைக்கு காலையில வரைக்கும் இருக்க போறோம்னு ஆறு கண்டா வந்தாச்சே குளிச்சிருவோம் கண்டனூர்ல ஒரு செட்டியாரு உண்டியல்ல பணத்தை போட்டு போட்டு சாமியை சுற்றுவார் அவர் தம்பி சாமியை சுற்றி வந்துட்டு பணத்தை போடுவார் நாலு பேர் சொல்லப்படாது அண்ணங்காரரு பணத்தை போட்டுட்டுதான் சுற்றுவார் ஏன்னு கேட்டேன் சுத்தி வர்ற வரைக்கும் உசுறு இருக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும் அதான் முதல்ல போட வேண்டியதை போட்டுட்டு போயிட்டேன் எப்படி பாருங்க அந்த ஆளு அது மாதிரி நாங்கள் அன்னைக்கு சொன்ன உடனே இவர் குளிச்சிட்டார் முங்கு போட்டோம் சரியா போச்சு உடம்பு பழகிருச்சு நல்லா இருக்கு ஆகா நல்லா இருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இறங்கின உடனே ஒரு அந்தனர் அவருக்கு அப்பவே அறுபத்தி அஞ்சு வயசு வேகம் படிச்ச பிராமணர் புண்ணியவான் சமஸ்கிருத பேராசிரியர் சென்னையில அவரு அவர் மக மருமக பேட்டி மூணு தலைமுறை வந்திருக்கு மூணு தலைமுறை தானே அவர் ஒரே வார்த்தை சொல்றார் நாங்க வந்துட்டோம் திரும்பி போனா போகும் போராட்டி பரவாயில்லங்கிறாரு எப்படி தைரியம் இருக்கு அவர் இறங்கிட்டார் ஒரு இருபது பேர் இறங்கிட்டான் மேல ஏறு துவட்ட வல்ல கைகால கண்ட்ரோல் இல்லாம ஆடுது எப்படியோ துவட்டினதா பேர் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி அப்படியே நிக்கிற ஒரு கப்பு சூப்பு கொடுத்தான் இந்த சூப்ப ஊத்துன உடனே தேவாமிரதமா இருந்துச்சு அப்ப விஷிய யாரு பார்த்தா சூட்டத்தான் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பேர் வந்தாங்க நாங்க ஒரு சுமார் இருபது பேர் அப்போ குஜராத்தக்கார அன்பர் வந்து எங்களுடைய அந்த அரை கதவை தட்டினார் என்ன கதவு சும்மா ஒரு கீர்த்து அவ்வளவுதான் இப்படி திருப்பினா தொடக்கம் அப்படி திருப்புனா மூடும் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நாங்க நாலு பேர் தான் படுக்கலாம் இவ்வளவுதான் இடம் குஜராத்துக்காரர் என்னடா கதவை தற்றாரு பார்த்தா சாமி உடனே வாங்க இப்ப போய் பார்க்கணும் இந்த நேரத்துலதான் நாங்களா உடவுடன் ஆட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிறோம் சூவை தேடி சூவல்லாம் மாட்டி வெளியில வந்து அவர் கூட வந்து அந்த இதுல நிக்கிறான் எங்கே மானசோரோவர் கரையிலாம் ஆடுது அவர் கூட நட்சத்திரங்கள் மேல இருந்து உதிர்ந்து விழுகுது சில பேர் எரிகல்லுங்கிறான் சில பேர் தேவர்கள் வழிபாடுங்கிறான் அற்புதமா இருந்தது அந்த வருஷம் இப்ப போற பொழுது மேகம் மறைச்சு முடிச்சு மேகம் ரொம்ப அநியாயம் பண்ணது இப்ப ஒன்னும் செய்ய முடியல நமக்கு மேகத்தே காணாம் வந்தாலும் மழை பெய்ய மாட்டேங்குது கைலாசத்தை மேகம் அடிக்கடி மறைக்குது ஆனவங்கிற மேகம் ஆண்டவனை மறைக்கிற மாதிரி இந்த கைலாசத்தை அந்த மேகம் அடிக்கடி மறைக்குது நம்மளால இதையும் தள்ள முடியல அதையும் தள்ள முடியல அழகான காட்சி திரும்ப வந்து படுத்தோம் காலையில எட்டு மணி ஆட்சி எந்திரிக்கிற பொழுது இந்த சிவலிங்கத்தை எல்லாம் கொண்டே வச்சு மானசரோவர் கரை இந்த மானசரோவர் ஏன் இவ்வளவு சொல்றேன்ங்கிறது உங்களுக்கு அடுத்தாத்துல தெரியும் ப்பாவுள்ள போட்டு பத்திரமா கொண்டு இருந்தான் சிவலிங்கத்தை வச்சு பூஜை ஆரம்பிச்சான் பதினோரு இதழ் வீகத்தை சென்னையில் இருந்து ஒரு புண்ணியவான் கொடுத்திருந்தாள் எல்லாத்தையும் போட்டு அங்க உள்ள தண்ணீரை ஊற்றி மானசோரோவர் தீர்த்த ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஆறுகள் அனைத்தும் என்கிறார்கள் சுற்றளவு சுத்தமான தண்ணீர் ஒரு பக்கத்துல ஒளரா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் நம்ம தெரிஞ்சு அங்க போகணும் உளர் இருக்கிற பக்கத்துக்கு போனா குளிக்க முடியாது நல்ல பக்கத்துல போனா நல்லா குளிக்கலாம் மே ஊர்ல இருக்க என்ன நினைப்பேன் கடவுள் சொன்ன உட்காடுவீங்க இல்ல எங்கே போய் உட்கார்ந்து இருப்பீங்க இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் கைலாசம் மானசரோவரில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஞாபகத்துல வச்சுங்க கல்யாண மண்டபத்தில் இல்ல கைலாசம் மானசரோவரில் உடம்பு இரண்டாம் பட்சம் தானே மானசரோவர கைலாசத்தை என்ன காணாம் எங்களோடு வந்த அந்த அந்தனர் வேதமல்லாம் சொன்னார் சரி ஓம வளர்த்தான் சரி திருமணம் பாடலாம் சிவபுராணம் பாடலாம் சிவவர் சிவபுரத்தின் சிவபுரம் எந்த ஊரு தெரியல இப்ப எல்லாம் பண்ணி முடிச்சு திருவாசகன் சொல்லி தேவாரம் சொல்லி பூர்ணாதி பண்ணி பெருமானேன்னு பாக்குறோம் பளிச்சுன்னு தெரியுது கைலாசம் அற்புதமான காட்சி பொன்மயமான காட்சி காலையில் தெரியும் இது வெள்ளிமயமான பகுதி இருக்கு பாருங்க சித்தம்பலம் தங்கம் பொன்னம்பலம் அது மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தால் விபூதி பூஷணாப்பிள் இருக்கும் வாசப்படி மாறி இருக்கும் மூக்குமாரி இருக்கும் முகம்மார் இருக்கும் எட்டு பக்கத்திலையும் பார்க்கலாம் படிக்கிறமா போனா எட்டு பக்கத்துலயும் பார்க்கலாம் எட்டு முடியாது ஒரு மூணு நாள் பார்க்கலாம் நம்ம பள்ளத்துல போற அது மேல உச்சியில இருக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம் எங்களுக்கு கைலாச காட்சி தெரிஞ்சுது அவ்வளவுதான் எல்லாம் போட உட்கார்ந்து எல்லாம் மறந்து வச்சு மாலை இழந்த மதிய போற்றி மண்ணியின் சிந்தை இருந்தாய் போற்றி மேலே வினைகள் அருப்பாய் போற்றி மேலோடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவையே போற்றி அடியார்கள் காரமுதமானாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி ஆளாக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கைலாசத்தை பார்த்து விட்டோம் இனிமே எந்த பறவையில பார்க்க போறமோ எப்படி வரப்போறோமோ தெரியலையே கைலாசத்தை பார்த்துட்டோம் அதுவும் மானுசரோவர் கரையில் நின்று பார்த்துட்டோம் மானசரோவர் தீர்த்தத்தினாலே அபிஷேகம் பண்ணுறோம் அலங்காரம் பண்ணுறோம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு வந்தோம் சாப்பிட்டோம் பார்த்தா கைலாசம் அப்பப்போ தெரியுது இந்த மேகம் போயிட்டால் எல்லாரும் சொல்கிறான் தெரியுதும்பான் ஒரு அந்திடுவோம் ஒரு மூணு நிமிஷம் நிற்போம் மேகம் திருப்பியும் மறைச்சிடும் நம்ம புத்தியை மறைக்குதில்லை கோவிலுக்குள்ளே வந்தால் மீனாட்சியை ஒழுங்காக கும்பிடுவோம் கோவிலை விட்டு வெளியில் போனால் அப்படியே மறைச்சிருந்தா இல்லையா இது மாதிரி அங்கேயும் மறைக்கும் மறைக்க மறைக்க ஓடி வந்து பார்த்து தீர்த்தம் எடுத்து மூர்த்தம் எடுத்து இந்த கல் உள்ளே கிடக்கும் வழியெல்லாம் கிடக்கும் நிறைய அந்த தீர்த்தத்தை எடுத்து மூர்த்தத்தை எடுத்து கமலாத்மானந்த சுவாமி அங்கே போன பொழுது கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த மூர்த்தத்தை இன்னும் ஸ்டாக்கை வச்சுருக்கார் வர்றவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறார் நம்ம ராமகிருஷ்ண மனத்தினுடைய தலைவர் மதுரையில் காலையில் மீனாட்சி காலில் வந்து கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு சாமி அங்கே பார்க்கலாம் அவர் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா இப்போ ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டோம் அந்த மானசரோவரை சுற்றி வரச் சொன்னாங்க அதுக்கு மானசரோவர் பரிகரமான்னு பேர் மானசரோவரை சுற்றி வர்றோம் நடந்து முடியலை ஜீப்பில் சுற்றுறோம் அதுக்கு பக்கத்தில் ராட்சஸ்தல்னு ஒன்று இருக்குது அது ராட்சஸர்களுடைய ஏரி அதில் மூணு திட்டு இருக்குது ராவணன் தவம் பண்ணது கும்பகர்ணன் தவம் பண்ணது விபீஷணன் தவம் பண்ணது மூணு திட்டு இருக்குது அங்கே ஆக்சிஜன் குறைச்சல் அந்த தண்ணீரை குடிச்சா உடம்புக்கு ஆகாது அதனால ராட்சஸ்தள் பக்கம் யாரும் போறதே இல்லை ஒரு கரையில போனா இந்த தீர்த்தம் அது எப்போ உண்டாக்கினது யாரு உண்டாக்கினா அதை சொன்ன திருவையான வந்துடும் அதுக்காக்க சொல்லிட்டு இருக்கேன் மானசரோவர் யாரு உண்டாக்கினது யாருக்காக உண்டாக்கப்பட்டது தா யாருக்காக உண்டாக்கப்பட்டது அப்புறசுவாமிக்காக உண்டாக்கப்பட்ட திட்டம் அங்கிருந்து தார்ச்சன் தார்ச்சனுக்கு போயிட்டா கைலாசம் நல்லாவே தெரியும் எங்களுக்கு அந்த முறை டிராவல் ஒரு ரூம் போட்டு கொடுத்திருந்தார் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ரூம் போட்டு கொடுத்து விட்டு இந்த மதுரையிலிருந்து போன நாலு பேடையும் வேற ரூமில் தள்ளி விட்டார் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல எல்லாம் எதிர்ப்பு கைலாசம் தெரியுது ஆஹா அதுக்குதான் நம்மளை கொண்டாந்து இந்த பக்கம் போட்டிருக்காங்க அந்த பக்கம் போட்டிருந்த அடுத்த வட்ட பார்ப்போம் ஒரு நல்ல கட்டடம் ஜன்னல தெரிந்த கைலாசம் தெரியுது சார் ராத்திரி தூங்க வருமா படுப்போம்மா தெரியுதா பாப்போமா ஆயிற்று கைலாசத்தை ஆயிரம் ஜென்ம எடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு இந்திய நாட்டின் பிரதமர் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்த பின்னோரை எழுதுகிறார் இந்தியா முழுக்க சுத்தி பார்த்தேன் முன் கைலாசம் மட்டும் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல பாருங்க பிரதம பார்க்க முடியல இன்னைக்கு நம்ம பிளைன் எல்லாம் கைலாசத்துக்கு மேல பறக்காது அழுத்தினான் உள்ளே சுற்றி கொண்டான்னு போனோம் நல்லா தெரிஞ்சது நாளைக்கு காலையில் இங்க இருந்து பரிகிரமா பண்றோம் இப்ப ரோடு போட்டாச்சு இப்ப நாற்பது கிலோமீட்டர் தான் முந்த ஐம்பது சரியா சொல்ல போனா இப்ப ஓரளவுக்கு ரோடு போட்டாச்சு கடைசி நடக்காதே நம்ம பயப்படுற ஒரே ஆள் யமதர்ம ராஜா தானே நம்ம நாட்டில் ரஞ்ச வாங்காத ஒரே ஆளு யம தர்ம ராஜா தானே என்ன செய்யறது உள்ள புகுந்து ஒரு சுத்தி சுத்தி யம தர்ம ராஜா பாத்துக்க காப்பாத்திக்க எல்லாம் போனோம் அங்க இருந்து சில பேர் குதிரையில நாங்கள் இந்த பெரியவர் பேராசிரியர் அவரை குதிரையில போறீங்களா நடந்து நடந்துதான் போறேன்னார் என்னடா நம்மளை விட அஞ்சாறு வருஷம் மூத்தவர் வேதம் படித்த பிராமணர் நடந்து போறேங்கிறார் அவர் மக குதிரை மருமக குதிரை பேட்டி குதிரை இவர் மட்டும் குதிரைகளை விட்டு விட்டு இவருக்கு காலையில புறப்பட்ட ஒரு எங்களுக்கு செற்பா துணைக்கு புறப்பட்ட ஏதோ பிஸ்கட் அது இதெல்லாம் கொண்டு போறோம் அதை ஏதோ உப்புமா மாதிரி ஒண்ணு கொடுத்தேன் அப்ப அதெல்லாம் ஒன்னும் சொல்லப்படாது கைலாசத்துக்கு போயிட்டு வந்த வீட்டுக்கு அறிய சமையல் அற்புதமா தேவாமிரதமா இருக்கணும் அதை அப்பதான் அனுபவிக்கலாம் வெயில் எப்ப நிலை எப்ப தெரியும் வெயில் அறிவாங்கனா தான் அப்படி இருக்கும் அப்ப சாப்பாடு அவ்வளவு சுமார் பரவாயில்ல ஏதோ சாப்பிட்டு செற்பா புண்ணியவா எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம ரெண்டு கையையும் முடிச்சு கூட்டிக்கிட்டு போறான் அவங்கள மாதிரி யாரும் தொண்டு பண்ண முடியாது பொம்பளை குதிரையை பிடிச்சிக்கிட்டு பெண்கள் தொழில் கிடையாது திபேத்தை சொல்லுகிறார்கள் திபேத்து இயல்பு மாதிரி எங்கேயும் கிடையாது நாங்க பாவாடை கொண்டுகிட்டு போனோம் கொண்டுகிட்டு போனோம் ஜடையில வைக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சொருவு வாங்க பாருங்க கிழிப்பு மாதிரி அது கொண்டுகிட்டு போறோம் அதுகளுக்கு கண்மை கொண்டுகிட்டு போனோம் கொண்டுகிட்டு போறோம் பென்சில் கொண்டுகிட்டு போறோம் ரப்பர் கொண்டுகிட்டு போறோம் காலைய வந்து வாங்கிக்குது அந்த பிள்ளைங்க அவளது ஏழையாருக்கு திபெத்து மண் முத நாள் நடந்தோம் பதினெட்டு கிலோமீட்டர் பூரா அப்போ ஆறு ஓடும் ஆற்றுல பாலம் போட்டிருக்கான் பாலம் தெரியும் ரெண்டு மூஞ்சி கம்பு அதுலதான் ஷூ போட்டுக்கிட்டு நடக்கணும் அப்படி இப்படி விழுந்த விளைய வேண்டிய சத்தனி போயிடும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனான் போய் ஒரு கொட்டக மாறி போட்டிருக்கான் அதுக்கு வைக்கிற பேரு அந்த ஒருத்தர் சொல்றார் அந்த பாறையை பார்த்தீங்களா இந்த பாறை போய் தொட்டு கும்பிடுங்க போய் பாருங்க வந்த கேமராக்காரர் போனார் ஓடி வந்துட்டார் ஏன்னு கேட்டான் அதுக்கு அங்கிட்டு போனா மூச்சு முட்டுது ஆக்சிஜன் இல்லைங்கிறார் அப்புறம் என்ன செய்வீங்க காதில் தகராறுனா மிஷின் வைக்கலாம் கண் போச்சுன்னா கண்ணாடி போடலாம் கால் போச்சுன்னா ஏதோ ஒரு கம்பை வச்சு கட்டிக்கலாம் மூச்சு போச்சுன்னா முடிஞ்சில்ல போச்சு ஆக்சிஜன் கம்மியாக போச்சுங்கிறான் மூச்சு இழுக்கும் போகாதீங்கன்ட்டாரு இல்லாட்டி கைலாசத்தை தொட்டுப்படலாம் அங்கே அப்படி ஒன்று போட்டாச்சு மூச்சு இழுக்கும் நிச்சயமாக ஆக்சிஜன் குறைச்சாள் திரும்பிட்டார் போட்டோக்காரர் எல்லாம் படம் எடுத்தார் அது வரைக்கும் பக்கத்துல போய் பாக்குற கைலாசம் அவ்வளவு அழகா தெரியுது ஆகா குடித்து வச்சிருக்கேன் இங்கேதான் ராவணேஸ்வரன் தூக்கி இருக்கான் ராத்திரி படுத்து தூங்கிட்டான் மறுநாள் காலம் படம் நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா இந்த சம்ஸ்கிருத பேராசிரியரை காணும் எங்க என்ன அவரு போய் ஒரு மணி நேரம் ஆச்சுங்கிறாங்க ராத்திரி தூங்கினேரோ இல்லையோ புண்ணியவா வேதம் சொல்லிக்கிட்டே போறாருங்க அவரை கையெழுத்து கும்பிடணும் வேதம் சொல்லிக்கிட்டே விறுவிறுங்கு போயிட்டு இருக்காரு நாங்க பார்த்தோம் சொல்லிக்கிட்டே போவோம் நம்மளால முடிஞ்சது ஒரு மலை ஏறி இறங்கி அதுல மூச்சு முட்டிடணும் அடுத்த மலை ஏறணும் அது ரொம்ப கஷ்டம் அந்த மலையிலேயே ஆக்சிஜன் குறைச்சல் பன்னென்ற ஒரு மணிக்கு அங்கே போறோம் காலம்பற அஞ்சு மணிக்கு தொடங்கணும் நிக்க கூடாது நடந்துகிட்டே இருக்கணும் என்ன ஆகும் பனி மேல அப்படியே கிடையாப்ப மாதிரி பெய்யுது இந்த பனி மேல பற்றுமா உடம்பு கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் உட்காரலாம் போல இருக்கும் உட்கார்ந்து பனி இன்னும் படும் கொஞ்சம் படிக்கலாம் போல இருக்கும் படிக்கணும்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லாரும் விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படியே இருக்க உடம்பு ஏழு ஜென்மத்துக்கு நிறைச்ச உடிக்கி உடம்பு சூடு வரும் ஒருத்தர் இறந்து விட்டு அடுங்கிறார் ஒரு நூறு அடி ஏறினோ கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலோ பாஸ் அங்கேதான் அம்பாளுடைய அம்சம் உங்களோட வந்த ஒருத்தடி இறந்து போயிட்டார் எங்க திரும்பது திரும்பி எவ்வளவு தூரம் போறது ஊரடி ஏறது சௌரியமா ஆயிரடி கீழே வருது சௌரியமா ஏறுவோம் மெது மெதுவாய் ஏறி மத்தியான ஒரு மணிக்கு அங்க போயிட்டான் ஒரு பீடம் வீடத்துல சேலையெல்லாம் போட்டு போட்டிருக்கான் அதுதான் பராசக்தி அம்சம் திபெயத்துக்காரன் கும்பிடுறான் அதுக்கு பக்கத்துல குஜராத்துக்காரன் இறந்து கிடக்கிறார் கை செம்பு துறையா இருக்கு செத்து கடற்கிறவர் இப்படி கடற்கிறார் ஏன் செத்து போனார் சூடத்தை கொளுத்திருக்காரு அந்த உள்ளதே ஆக்சிஜன் குறைச்சல் சூட எழுகிற பொழுது ஆக்சிஜனை இழுத்துக்கும் இவர் கொளுத்தின உடனே வீச்சோட முடிஞ்சு போச்சு கொளுத்தப்படாது சூடம் கூடவே கூடாதுங்க நான் இங்கிலேயே சூட கூடாதுங்கிறது என் கட்சி நம்ம நாட்டு சூட சூடமா இல்ல என்ன கடன்பட்டேன் சூடமா இருந்தால் நல்லது வலிமை இருக்கும் சூடமே தெரியாது சரி நம்ம வேறு சொல்லப்படாது அங்க அந்த மாதிரி இறந்து போயிட்டார் கை அவர் உடம்ப குதிரையில வச்சு கீழே கொண்டாந்து தயாரை வச்சு எரிச்சு அம்மா ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பணம் தயார் பண்ணி அந்த குடும்பத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம் முக்கியமான செய்தி சொல்லணுமே இவரை கொண்டுகிட்டு போன குதிரையை சுட்டு பண்ணிட்டேன் உச்சி இதுக்கு மேல போக முடியாது அமைதியா இருக்கு மனசு செத்து போச்சு நம்ம யாரு என்ன ஏது ஒன்னும் இல்லை என்னை இருப்பது இவ்வுடம்பே அப்படி ஆயிப்போச்சு அப்படியே நிக்கிறான் முடிஞ்சு போச்சு ஒரு மணி இறங்க எங்களுக்கு இறங்க மனசு இல்லை நல்லா இருக்கு ரொம்ப அமைதி மூர்த்தியினுடைய மோனம் அங்க தெரியுது நீ அது பாடபத்தில் ஏறி வந்திருக்கான் சும்மாவா உசுர பணையை வச்சு ஏறி இருக்க அவன் சொன்ன இறங்க என்ன உசிர் இங்கு போயிடும் என்ன செய்வீங்க கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே போனது காயம் இல்லை ஒரு கம்பு கௌரி குண்டம் பச்சை பசியல் அந்த பச்சை தண்ணியில நம்ம இறங்கினா விழுந்துடுவோம் சிற்பா இறங்கி தண்ணி கொண்டாந்து தெளிச்சு குடிக்க சொல்றான் அம்பாள் வழிபாடு பண்ண ஸ்தலம் அதுக்கும் கீழே இறங்கிறோம் கொஞ்ச தூரத்துக்கு வெறும் பணியா இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பணியா இருந்துச்சு அப்ப படிக்கிற மாதிரி அதெல்லாம் அடிக்கடி வரும் பணியில எப்படி நடப்பீங்க பணி எவ்வளவு ஆழம் எப்படி தெரியும் ஒரு குச்சியை வச்சு அவன் வித்துறான் அவன் பின்னாலே ஓய்ந்த போகணும் அதனால இதன் பின்னால போறது நான் எனக்கு ஒரு தனிப்பாதையில தான் போனேன் அப்படின்னு வீரவாதையில போனான் பொதுபடிபடினு சத்தம் கேட்கணும் வாழ்க்கை முழுக்க உள்ளே தந்திருக்கலாம் ி ஒர மணி காலையில அஞ்சரை மணிக்கு நடக்க ஆரம்பிச்சா ராத்திரி ஒன்பதரை மணி கணக்கு பண்ணி பாருங்க பதினாறு மணி நேரம் கிட்ட தட்ட வந்த கால போச்சு நாலு நாய் பின்னாலே ஓடிபடுது எங்களுக்கு பயம் என்ன பண்றது இருந்த சித்தர்கள் நாயாக வந்து அந்த கணக்கை முடிச்சுட்டு போயிடுவான் சௌகிரிக்கு போனால் ரெண்டு நாள் கூட வரும் பரும ரெண்டு நாள் கூட வரும் வள்ளி நாயிலே வள்ளிமடை சுவாமிகள் ஒன்பது எழுத்துட்டு போனான் போய் ஒரு பெட்டியை படுக்க வச்சாங்க படுத்தது தெரியும் காலில் போட்டுக்க சூவை கலட்டது தெரியாது அரை மணி நேரம் கழிச்சு முடிச்சு பாக்குறேன் ஆறா உயிரோடு இருக்கிறோம் நாளைக்கு ஈசி சூப்பு கொடுத்தான் படுத்தது தெரியும் தாளம்புரை எந்திரிச்சு எட்டு கிலோமீட்டர் திரும்பக்கு வந்துட்டான் திரும்ப மானசரோவருக்கு வந்து மானசரோவரில் மூணாவது குளியல் மூணாவது குளியலை போட்டு நிமிந்து பார்க்கணும் ரெண்டு அன்ன பறவை அற்புதமா வருது அன்னப்பறவை நம்ம ஊர்ல இல்ல அங்கே இருக்கு அழகா வருது ஒரு பக்கம் வானவில் நேரம் தெரியுது வானவில் வழிபாடு தெரியும் வானதல் அங்க நேர தெரியுது அப்புறம் ஒரு வழியா நேபாள வந்து காட்மண்டு வந்து டெல்லிக்கு வந்து சென்னைக்கு வந்து மதுரைக்கு வந்து மீனாட்சி காலையில் விழுந்தோம் கைலாசாத்திரை போட்டு திரும்பிட்டோம் ஆனா எதுக்கு இவளது கதை இன்னைக்கு வானசரோவர் தீர்த்தம் எடுக்க அது பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்டது யாருக்காக நம்ம ஊரில் இருந்து திருநாளுக்கரசு பெருமான் பட்டார் திருநாளுக்கரசு பெருமான் மதுரைக்கு போல அப்படி பெருமான வழிபட்டார் பாடினார் பாட்டு கிடைக்கலுக்கு போனார் பாடினார் பாட்டு கிடைச்சிருக்கு திருமட்டையுக்கு போனார் பாட்டு கிடைச்சிருக்கு போனார் திரு காலத்தில் பார்த்துட்டார் காலத்திப்படன பழைய ஞாபகம் வந்துருச்சு என்ன பழைய ஞாபகம் பதில் யுகத்திலே அர்ஜுனன் தனம் செய்கிற கையத்தில் வளர்த்தி பக்கத்தில் போன அதையெல்லாம் பார்க்கலாம் மாந்தாதாமலை இன்னொன்னு இருக்கு கைலாசம் நிறைய இருக்கு மாந்தாதாமலையில தான் விநாயக பெருமானுடைய திருமேனி உருவாக்கப்பட்ட குகை முருகப்பெருமான் அவதாரம் பண்ண சரவண பொய்கை கொஞ்சம் இன்னற் படிக்கிறமா உள்ள போனா ஆஞ்சநேய சுவாமி உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காராம் ஹிந்துக்காரன் அதை படம் எடுத்தேன் படம் எடுத்தவன் கண்ணு போயிருச்சு படம் தப்பிச்சிருச்சு எங்கிட்ட ஒரு காப்பி இருக்கு ஆஞ்சநேயசுவ கைலாசம் வெளிப்ப தவன் பண்ணிட்டு இருக்கான் வேண்டும் என்று தவன் செய்கிறான் குறித்து தவன் செய்கிறான் பார்த்தாசுரன் அனுப்பிச்சான் பன்றி வடிவமான யாராலும் சாவு கிடையாது அப்போ அர்ஜுனால இவன் தான் அர்ஜுனன் செட்டி போவானே இதுக்காக துரியோதனன் போட்டு மூகாசுரனை அனுப்பிச்சான் அர்ஜுனன் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய் சிவபெருமான சிந்தனையை தந்து அப்படியே தவத்தில் இருக்கிறான் அம்பை சிவபெருமான பார்த்தார் சிவபெருமான் அம்பையை பார்த்தார் புறப்படுகின்ற நோக்கி தவம் செய்கிறார் இந்த பஞ்சு அரண்மனை பாயப்போது அவன் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு புறப்படுகின்ற அம்பா கேட்டாரும் வரட்டுமா இந்த குழந்தையின் இடிப்பில தூக்கிட்டு வரட்டுமா குழந்தையா யார் குழந்தை பெருமான் இந்த குழந்தையை தூக்கிட்டு முன்னால சிவபெருமான் பின்னாலே அம்பாள் நல்லா கேட்கணும் புருஷனை முன்னாலே விட்டுட்ட பொம்பாட்டுக்கு பின்னால போறது அந்த காலத்து பழக்கம் நான் வேற ஒன்னும் சொல்லப்படாது முதலே யாரு போறா சிவபெருமான் பின்னாலே யாரு போறா அம்பாள் இடைப்படை இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறாரு மகாபாரதத்துல வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறாரு ஒரு காலத்திலே திருநால் பன்றியாக மாறி துளத்துக் கொண்டு போய் சிவபெருமானை பார்க்க முடியாம திரும்பி வந்தார் திருவண்ணாமலையிலே அந்த சிவபெருமான் இப்ப பன்றியை தேடி போறாரு பன்றி அவர் தேடி போனது அந்த காலம் இப்ப இவர் தேடி போனார் நண்பரை தேடி கண்களுடன் புறப்பட்டான் பொருள் ஏந்தி வெளியேருமான் போக பின்னாரு போனார் விளைகிரித்து தேவதையா மழக்கூடிய முருகப்பெருமான தூக்கிட்டு போனா ஒரு அன்பு அர்ஜுன மேல அன்புடைய ஏற்பாடு நிற்கிறான் அப்புறம் பார்க்கலாம் பன்றியை மாறிக்க அடிச்சிடுவோம் பன்றிய படிவடுத்து நிக்கிறான் பன்றை பாடப்போது பன்றை அர்ஜுனன் திடீர்னு விழிப்பு வந்தது பன்றி நிக்க அம்பு எடுத்தான் அம்பு விட்டாரு ரெண்டு அங்கும் பன்றிய பாஞ்சு பன்றி செத்து போச்சு அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது நான் குறிவச்ச பன்றியை அடிக்க நீ யாருன்னு கேட்டான் யார பார்த்து கேட்டான் சிவபெருமான பார்த்து கேட்டான் கடவுள் உண்டான சிவபெருமான் தந்தையில போட்டான் வாங்கிட்டாரு ஒருத்தர் பாடினார் சிவபெருமானுக்கு அம்மா அப்பா கிடையாது அதனால ஆளாவுக்கு அடிக்கிறாங்க பாண்டியராஜா உங்க புட்டுக்கு மனுஷு வந்த போது முதல கோபமே வரல சண்டை போடுறாரு மணி நுட்பம் கட்டி பிடிச்சாரு இதனால அசைய முடியலை நான் மல் யுத்தத்தில பெரியாரு இன்னும் இந்த கட்ட கட்டி பிடிச்சு விட்டாரு அசைய முடியலையே அம்மா மல் கட்டி பிடிச்ச உடம்பெல்லாம் வலிக்கும் எருமான் காட்சி கொடுக்கிறார் ஐயா தப்பு பண்ணிட்டு உன் தலைவில அடிச்சு விட்டேன் கடைய விழுந்தான் எனக்கு வேண்டாம் எனக்கு பாசபட வேண்டாம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் உன் கூட வந்தேன் வச்சு கிருஷ்ண பரமாத்மா எல்லா அதிகமாகிவிட்டதுன்னு நினைப்பாரு நீ செய்யணும் அதனால இப்போதைக்கு இரு ஒரு காலம் வரும் எங்கிட்ட வரலாம் முடிஞ்சது துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வந்து அர்ஜுனன் தின்னா பிறந்தான் வேட்டுவ குலம் அவங்க அப்பா அவனை வளர்த்தார் அவங்க அப்பா முருக பக்தர் நானன் நாகன்னு பேர் முருக பக்தர் இந்த பிள்ளை வேட்டுவ வம்சத்திலே வளர்ந்தது இவனுக்கு பட்டம் சூட்டினார்கள் ஒரு நானன் காடன் ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு வேட்டைக்கு போனது பழைய பன்றி இப்போ முன்னாலே ஓடுது வெனப்பயன் அப்படித்தானே பன்றி முன்னால ஓடு பன்றிய துரத்துக்கிட்டே வந்தார் கடைசியில அம்பு விட்டுட்டார் பன்றி செத்து போச்சு பன்றி இறைச்சி ஆட்டங்கரை எதிர்த்தாப்புல ஒரு மலை இந்த மலையில யார் இருக்கான்னு கேட்டாரு இந்த மலையிலே குடிமித்தேவர் இருக்கிறார் குடிமித்தேவரா அப்படின்னா யாரு ஒரு பெருமான் கடவுள் நானும் உங்க அப்பாவும் அடிக்கடி வந்திருக்கிறான் தின்னா நீனு வர்றியா வரணும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இளவரசர் திண்ணன் திண்மையா இருந்ததுனால திண்ணன் பெயர் கொடுத்தாங்க இந்த நானன் இருக்க பாருங்க இவன் வழிகாட்டிக்கிட்டு முன்னால போறான் அதுக்கு முன்னால ஒன்னு போயிட்டு இருக்கு என்ன போகுது ஐயர் பந்தி மாம்சத்தை சாப்பிட போறானே வார்த்தை விடுத்த சேக்குவார் பெருமான் உணர்ந்தவன் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவனால அவருக்கு சிவபெருமான பார்த்தார் ஐயோ சிவபெருமானே தனியா இருக்கிறீங்களே இது காணாச்சு பன்றி வருமே சிங்கம் வருமே புனி வருமே என்கிட்ட சொல்ல போனா நான் துணைக்கே தெரியாம போச்சே ஒரு நாளாவது பெருமான்னு கேட்டிருக்கமா யோசிச்சு பாருங்க நேரத்தை வந்து நம்ம தான் சாப்பிட போவோம் பந்தியை சுட்டு இருக்கான் நல்லா சுட்டா இருக்க இல்லையா சில பண்டி உப்பு கிடைக்குமா வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தார் நல்லா இருக்கு துப்பி எடுத்துக்கிட்டாரு யாருக்கு சிவபெருமானுக்கு அவர் குளிக்கணுமே அதுக்கு என்ன செய்யலாம் கையில பன்றிகரி ஆண் வாயில தண்ணீரை வச்சிருக்க வாய் நிறைய தண்ணி அங்க போய் பார்த்தா சிவபெருமான் தலையில பூ வச்சிருக்கு யாரா பூ வச்சது இந்த பூவை தள்ளணும் இந்த கையில பன்றிகடி இந்த கையில வில்லு அம்பு பூஜா சிறப்பு காலமாக உள்ள எச்சு அபிஷேகம் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னா கூட வந்தவன் நினைச்சான் இனிமேல் இந்த ஆளு திரும்ப மாட்டான் வீட்டுக்கு போயிட்டான் இவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு சந்தோஷமா இருக்கு நான் அன்பு சேர்க்கினார் கண்ணப்ப நாயனார் எப்படி தெரியுமா திருவாசகத்தை ஒரு உருவமாக்கினார் கண்ணப்ப நாயனார் திருவாசகம் ஒரு நூலுக்கு உருவம் கொடுத்தார் கண்ணப்ப நாயனார் அந்த அன்பு புலம்பு வந்தார் சாயந்தரம் போனார் திரும்ப முன்னு கொஞ்சம் கடிகொண்டாரேன் அந்த நேரம் சிவப்போத்திரைய வந்தார் அண்டனர் அய்யோ இந்த பன்றி கறியை கொண்டு வந்து வச்சிருக்கானே ஒரு குச்சி எடுத்து பன்றி கறியை tagli விட்டுட்டு குச்சியை தரட்டிட்டு இருந்து குச்சோட பாகத்துக்கு தண்ணிய ஊத்தி குடிச்சு ஒரு அந்த குச்சி முடிச்சிட்டு போட்டா நம்ம திரும்பி வந்துட்டாங்க திரும்ப மீமா எடுத்து பன்றி கறி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் திரும்பத் திரும்ப தாங்க முடியல கோபமா யாரு அதுக்கு என்ன பண்றா அஞ்சா நாள் ராத்திரி கனவுல போறார் சிவபெருமான் புரியலையே பச்சைகளும் கொண்டாந்து போட்டா ஒன்னு ஆகல யோசிச்சான் ஊலுக்கு ஊல் கண்ணுக்கு கண் கண் கண்ணு தோண்டி அப்பிட்டான் நான் ரொம்ப தெரியும் ஒரு நல்ல சென்னை எரிந்து பரவாயில்ல நமக்கு ரெண்டு கண்ணு அவருக்கு எந்த கண்ணால் பார்க்கிறது தோண்டி காதற்கிடத்துல அப்பிடலாம் தோன்ற போனால சிவபெருமானுக்கு தாங்க முடியல மெல்ல கண்ணப்பண்ணப்பெல்ல கண்ணப்ப கண்ணை அப்ப வெளியிட்ட சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் வலது கண்ண தோன்ற போது இருந்தாரு இடது என்ன தோன்ற கண்ண இப்ப மட்டும் ரெண்டு காரணம் ஒண்ணு வலது கண்ணு அப்பா எப்பவும் கடுமையாக தான் எடுப்பாரு இடது அம்பா மீனாட்சி கண்ணு அது ஒத்து போல அது ஒரு காரணம் இன்னொரு என்ன தெரியுமா அப்போதே இவரு கண்ணாலே அவன் அன்ப பார்த்தார் இவன் அன்பை எடுக்க வேண்டுமானால் முடியாது முடியாது அவன் கண்ணாலும் முடியும் என்று காட்டுவது மாறி நிறுத்திவிட்டார் அந்த அர்ஜுனை இப்போ கண்ணப்பரா வந்தார் இவரது கதையை எதுக்கு அப்பரு சுவாமி காலகத்தில் நினைக்கிறார் இருக்கிற அப்பரு சுவாமிகள் வடத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் அது அந்த வந்தால் கண்டு போயிடுவான் நினைக்கிறார் ஸ்ரீ பருப்பதம் திருப்பருப்பதம் ஸ்ரீ சைலம் நடந்தான் அடிவாரத்துக்கு போனார் ராபானுஜர் திருப்பதிக்கு போனபொழுது முழங்கால ஏறினாராம் முழங்கால நடந்தார் முழங்கால் சொல்லு அப்படியே ஊர்ந்து உருந்து போனார் மார்கு கூட செதஞ்சு போச்சு ஏற்றி போயிட்டார் அப்படியே மயக்கம் போட்டு கடற்கிறார் கைலாசத்துக்கு போறேன் திரும்ப திரும்ப மாட்டேன் ஏன் சாகரதும் தீர்மானம் பண்ணி வந்துட்டேன் கைலாசத்துக்கு போறேன் முடிஞ்சுகன் கைவையில் இருக்கை கண்டு மறுத்தான் அதனால நான் கைலாசத்துக்கு போய் தேடுவேன் என்னடா இருந்தாலும் ஒரு பாடலை பார்த்தார் பார்த்த உடனே உடம்பு சரியா போயிடுச்சு எல்லாம் சேர்ந்துருச்சு திருநாவுக்கரசரே இந்த மூழ்கு கைலாசத்துறை எழுப்பிவிடுறேன் தீர்த்து அதற்காக உருவாக்கப்பட்டது சொன்ன சிவத்தழிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் சொல்லுகிறார் சிவப்பரியாருக்கு ஊரியவான் சிவத்தழிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் கோயம்புத்தூர் வக்கீல் பதினஞ்சு ஏழாம் பேரத்தில் உள்ள மானசரோவர் தீர்த்தத்தில் அப்பர் பெருமான் முழுகினார் நினைச்சுட்டான் தீர்த்தங்கள் ஆர்த்த பிறகு ஏக நான் ஆர்த்தாரும் தீர்த்தம் எல்லாம் சிவபெருமான் முழுகினான் நிறைந்தார் எங்கே திருவையாற்றலை மானசரோவர் எங்கே இருக்கு திருவையாறு எங்கே இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் இந்த பூமிஜி கிளை சொரங்கமாக எழுப்பினார் திருவையாற்றிலே கிழக்கு பார்த்த சந்நிதி எந்திரிச்சு பார்க்கிறார் என்ன கேட்டார் அமுதே மின்னிலே மறைந்து அருள்புரி வேக நாயகனை நீ கைலாசத்தில் வர முடியாது திரும்ப வேண்டியதான் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் வருது ார் ஒரு ஆண் பெண் வருது அந்த பக்கம் பார்க்கிறார் பசுவும் காலமாடு வருது ஓ மனமொத்த தம்பதிகள் எங்க சேர்ந்து வர்றாங்களோ அதுக்கு தான் கைலாசம் புரியுதா இது நம் ஊர்ல பாத்திரலாமே புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா பேசிக்கிட்டு எழுபது எண்பதுமா வருது பாருங்க எது தாப்பில் அதுதான் கைலாசம் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் அடியார்கள் பூவும் தண்ணீரும் கொண்டுகிட்டு போவாங்க நான் அவங்களுக்கு பின்னால போவேன் அதுதான் அப்பர் சுவாமி முன்னால போவேன்ல கோயில்ல சில பேர் டிக்கெட்டு வாங்கிட்டு சாமிக்கு முன்னால போய் கும்பிடுவாங்க சில பேர் கடைசியா நின்று கும்பிடுவாங்க தேவகோட்டையில் ஒரு செட்டியார் திருவடகம் கோயில் திருப்பணி பண்ண புண்ணியவன் கோயிலுக்கு வந்த கடைசியில நிற்பாருவா கொடுத்து வாங்கிட்டு சாமிக்கு பக்கத்துல போய் நின்று கும்பிடுவேன் திருப்பணி பண்ண செட்டியார் வெளி வாசல்ல நின்று கும்பிடுவாரு ஒரு சாமியார்ட்ட கேட்டேன் என்னங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அவர் அழகா சொன்னார் இருபது ரூபா கொடுத்து வாங்கினவன் சாமியை நல்லா பாப்பான் இந்த செட்டியார் இங்க நிக்கிறார் இவர சாமி நல்லா பாப்பாருன்னாரு புரியுதா எனக்கு ஆனாராதனை இங்க இருந்து பார்த்தா அவ பார்க்கறா போதும் போதும் முட்டி மோதி முன்னால போய் அல்ல வேண்டாம் நீங்க நிற்க மனசுக்குள்ள தெரியும் நீர்மன் பே புகுவேன் சுவாமல் சத்தமே போதலை கிடை வருவ கண்டேன் பிடின பெண் யானை கருடன் கரை வருட கண்டேன் கண்டேன் அவர் கண்டேன்ண்ணீடும் பாடி கடகுபடாதோரன் போது ஐயா போது இளவனாக பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பதினெட்டாம் தேதி பத்து நாள் சோழ நாட்டிலே காவிரிக்கு வனவழைத்தாலும் திருவையாடு எப்படி சார் போறது தஞ்சாவூர் போயிட்டால் தஞ்சாவூரிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் திருவையாடு தருமபுர ஆதீனத்தின் கோயில் அந்த திருவிழாத்துல பெருமாள் கோயில அம்பா பெருமாள் உடைய அம்சம் ஒரு பக்கம் ஐயர் பக்கத்தில் தர்ம உண்டால் அரண் மாயகு தர்ம சம்பரம் அதுபோல அந்த திருமால் கோயில் வேறு கிடையாது இல்லை இது திருமலை நேரம் ஆஞ்சநேயர் இருக்கணும் அரண் மாயகு அம்மன் சன்னிதிக்கு நேர ஒரு பகுதி அந்த ஏமாற்றி சிவபெருமானுக்கு பெருமாள் தான் சக்தி பாடுற பொழுது பாடுறார் அரியலா தேவி இல்லை ஐயன் ஐயாடனே அரிய மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் சிவபெருமானுக்கு மனைவி இது புருஷ சக்தி அது வந்து பராசக்தி அம்சம் சிவபெருமான் ஆண் பெருமாள் பெண் அதான வரலாறு யோசிச்சு பாருங்கள் இது ஆண்மை அது பெண்மை இது சூடு அது தன்மை சிவபெருமான் நெருப்பா இருப்பார் பெருமாள் குளிர்ச்சியா இருப்பார் ஆண்கள் நெருப்பு பெண்கள் குளிர்ச்சி அதெல்லாம் அந்த காலம் இப்ப எல்லாம் தலைமையெல்லாம் மாறிப்பச்சு கலியுகத்துல எல்லாம் இருக்கட்டும் அதனால பெருமாள் போய் கிடையாதுங்க ீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாயினீயே செல்வாய செல்வம் தருவாயினே திருவையாரகலாத செம்பு செல்வாய செல்வம் நம்ம செல்வம் எல்லாம் செல்வோம் போயிடும் இவர் பணக்காரராக இருப்பார் நாளைக்கு அவர் பணக்காரர் ஆயிடுவார் இவர் ஏழை ஆயிடுவார் தேர்தலுக்கு முன்னால ஏழையானவன் தேர்தலுக்கு அப்புறம் பணக்காரன் ஆயிடுவான் பார்க்கிறோமா இல்லையா பணம் அப்படித்தான் பெட்டிக்கு பெட்டி ஓடும் ஒருத்தர் அழகா சொன்னார் பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி பணத்துக்கு செல்வாய செல்வம் ஓசை ஒலி எல்லாம் ஓசை ஒளி எல்லாம் சிவபெருமான் திருவையாட்டுக்கு போயிருக்கவங்க சில பேர் இருக்காங்க அவங்கள்ட கேக்கிறேன் கோயில் ஒரு மூலையில ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான் அந்த குழாய் இருக்க இடத்துல வாய வச்சு அப்படின்னா திருப்பும் எதிர் ஒளி ஏழு முறை கேட்கும் மெதுவா சொன்னா அஞ்சு முறை கேட்கும் சொல்லி பார்த்தேன் அதனால சொல்றேன் ஓசை ஒலியலாம் அந்த பெருமான் ஓசை ஒலியலாம் மானாய் நீயே உலகுக் கொருவனாய் நின்றாய் நீயே வாசம் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே எட்டு நாளா பேசிட்டு இருக்கான் சந்தோஷமா இருக்க இல்லையா இனியாய் நீயே பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கலாம் மானாய் நீயே திருவையா அகலாதசம் அதனாலே அது அவருக்கு செம்பர் ஜோதீஸ்வரர்னு பேர் பிரணதார்த்திகரன் அங்கே தான் பேர் தர்மாம்பாளுக்கு அறம்படர்த்த நாயகின்னு பேர் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாயகி அம்மன் கோயிலுக்கு ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் கருங்கல் திருப்பணி பண்ணினார் இப்போ அது இருக்கு கருங்கல் திருப்பணி திரும்ப திருப்பணி வேலை ஆகிட்டு அதே குடும்பம் செய்யுது தேவகோட்டையில சின்ன சேவகன் செட்டியார் வீடுன்னு பேரு திருவயாத்து திருப்பணி திருவேடக திருப்பணி எல்லாம் அவங்க குடும்பம் இந்த சின்ன சேவகன் செட்டியாருடைய மனைவி முத்துக்கருப்பாயி ஆச்சின்னு பேரு ரெண்டு பேரும் திருவயாத்துல போய் உட்கார்ந்து அம்பாள் கோயில கட்டுறாங்க கடையவெல்லாம் கணக்கு பிள்ளை பார்த்துக்குவாரு பகவான் வேலைக்கு ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்துட்டாங்க எல்லாம் பிள்ளை விட்டிகள விட்டுட்டு பார்த்துக்கிட்டான் எங்க திருவையாத்துல திருப்பணி ஆபீஸ் ஒரு வீடு வாங்கி அந்த வீட்ட சின்ன வீடு அந்த வீட்டுல இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் அங்க உள்ள சௌகரியத்துல கோயில் கட்டுறாங்க அம்பாளுக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்ப செலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி லட்சம் யோசிச்சு பாருங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு நாப்பத்தி ஏழுல ஒரு தெருவையே விலைக்கு வாங்கிவிடலாம் இப்ப பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆபீஸ் ரூம் கூட விலைக்கு வாங்க முடியாது நம்ம காலம் அப்படி ஆகி போச்சு அப்போ கருங்கள் வந்து இறங்கி இருக்கு அம்பாள் திருப்பணி கருங்கல் திருப்பணி செட்டியார் சின்ன சேவன் செட்டியார் பாத்ரூமுக்குள்ள நுழைகிறார் என்ன பெரிய பாத்ரூம் கிணத்தடி அங்கே லேசா ஒரு ஒரு கதவு அவ்வளவுதான் உள்ள குளிக்க போறார் இவ்வளவு அகலத்துக்கு கருங்கல் கிடக்கு கோயில் திருப்பணிக்கு வாங்கின கருங்கல் நம்ம வீட்டு குளியல் அரைக்கி எப்படி வந்தது கூப்பிடு ஸ்தபதிய கல்லு பிரயோஜனமா இருக்கோ இல்லையோ கோயிலுக்கு வாங்கினது வீட்டுக்கு வரப்படாது எப்படி வந்தது இல்லை ஐயா பரவாயில்ல சொல்லுங்க ஆட்சி வந்தாக மஞ்ச உரைக்க வசதியா இருக்கும் கேட்டாங்க நான் தான் எடுத்துக் கொடுத்தேன் கூப்படுத்து எடுத்து கல்லை கொண்டு அங்க போடு புண்ணியவான நினைக்கணுமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஐந்தாம் உலக தமிழ் மகாநாடு மதுரையில் நடக்குது கவியரச கண்ணதாசனோட நாங்கள்லாம் அம்பாள் சந்நிதிக்குள்ள போறோம் ஜனவரி மாசம் ஏழாம் தேதி சுக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு வர்றோம் அங்க எல்லாம் வீடியோ கேமரா வச்சு படம் எடுக்கிறாங்க அப்பவே எண்பத்தி ஒண்ணுல வீரப்பன் முன்னால போறாரு அப்போ அமைச்சர் கவியரச கண்ணதாசனுக்கு நம்ம கோயில் அர்ச்சகர் திருநீர் கொடுத்தாரு கண்ணதாசன் வாங்கி நல்லா பூசினாரு என்ன அவருக்கு நெத்தி எங்க முடியுது தலை எங்க தொடங்குதுன்னு தெரியாது நல்லா புசினாரு அங்கிருந்து வீடியோ கேமராவில் படம் எடுத்து விட்டாங்க அர்ச்சகருக்கு சந்தோஷம் கண்ணதாசனோட நம்ப படம் தப்ப என்ன நியாயம் தானே நமக்கு ஆசையா இருக்காதா ஒரு பெரியவங்களோட படம் எடுத்துக்க இன்னொரு அர்ச்சகர் அந்த ஓரத்துல நின்னாரு ஆஹா நம்ம திருநீர் கொடுக்காம போச்சேன் நாளைக்கு ஆத்துக்காரி திட்டுவாளே அங்க போயுமா ஓரத்துல நின்னேன்னு கேட்பாளே என்ன சொல்றது ஓடி வந்தார் தாம்பாளத்தை திருக்கிட்டு தானு விபூதி கொடுக்க வந்து கொடுத்தார் கண்ணதாசன் சொன்னார் வாங்கிக்கிட்டே பக்கத்தில் பரவாயில்லன்னு இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க கண்ணதாசன் அப்படி திரும்பினார் சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேல வாங்கப்படாது கோயில் சொத்து விபூதி கூட ஒரு முறைக்கு மேல வாங்கப்படாது புரியுதா கண்ணதாசன் சொன்ன வார்த்தை எதுக்கு சொல்ல வந்தேன் கோயிலில் வாங்கின கோயிலுக்கு வாங்கின கருங்கல் நம்ம வீட்டுக்கு வரப்படாது எடுத்தா போச்சு நம்ம ஜென்மம் நம்ம குழந்தை குட்டிகள் விளங்காது நான் அதெல்லாம் சொல்லப்படாது திருப்புரங்குன்றத்துக்கு போறோம் வாரியார சாமியோட சாமி மேலே பார்க்கறாரு வவால் பறக்குது என்ன இத்தனை வவாலா சாமி சொல்றாரு எல்லாம் கோயில் சொத்தை எடுத்தவங்க கோயிலில் வந்து வவ்வாலா பறக்கிறாங்கங்கிறாரு திருவையாறு திருப்பணி கருங்கல் திருப்பணி அந்த புண்ணியவான் ரொம்ப கொடுத்து வச்ச புண்ணியவானுங்க அவரெல்லாம் கோயிலுக்கு தந்ததுனாலே அந்த குடும்பம் இன்னைக்கு விளங்கி நிற்குது அவங்க வாங்கி போட்ட இடமெல்லாம் ஆயிரம் பங்கு ஏறிப்போச்சு தேவக்கோட்டையில் ஒரு கல்லூரி கட்டியாச்சு பினாங்கில கடை சுங்கப்பட்டியில கடை சிங்கப்பூர்ல கடை சக்க போடு போடுது இன்னைக்கும் தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு தெரியுமா திருவ யாத்திரை தெற்கு வாசலுக்கு யமன் வர ஆட்கொண்டார் சந்நிதினு ஒன்னு இருக்கு போனா நீங்க பார்க்கணும் அதுக்காகத்தான் நாங்க பத்து நாளா உங்களை திருத்தல யாத்திரை கூட்டிகிட்டு போறோம் தெற்குல ஆட்கொண்டார் சந்நிதி குங்கிலியம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க குங்கிலிய வாசம் வர்ற பகுதி வரைக்கும் எமன் வரக்கூடாதுன்னு சட்டம் ஒரு பிராமண புள்ள சிவபெருமானுடைய பக்தன் அப்படி தவம் பண்றான் மார்க்கண்டேயன் மாதிரி சின்ன பிள்ள யமன் வந்துட்டான் என் பக்தன் மீது யமனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது போ ஒதச்சு தள்ளுனார் இங்க வரக்கூடாது தெற்கு வாசல்ல ஆட்கொண்டார் சந்நிதி ஆட்கொள்ளுதெல்லாம் நம்ம தப்பையெல்லாம் மாற்றி நம்மை ஆட்கொள்ளக்கூடிய பெருவான் கொங்கிலியம் போடுவான் கொங்கிலிய வாசம் அடிக்கிற இடத்துல யமன் வரப்படாது இன்னைக்கும் அந்த வீட்டில் உள்ள யாரும் அந்த பகுதியில் சாகிறதில்லை வெளியில போய் செத்து தூக்கிட்டு வர்றாங்க தெற்கு பகுதியிலே ஆட்கொண்டார் சந்நிதியிலே சாவே கிடையாது இன்னைக்கு போய் பாருங்கனாலாம் போய் பல வீட்டை விசாரிக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க ஆட்கொண்டார் சந்நிதி அடுத்த முக்கியமான செய்தி மூலவர் நுழைவு வாசலுக்குள்ள போற போது இந்த இடதுகை பக்கம் பார்க்கணும் ஒரு மரகதலிங்கம் ஒரு ஸ்படிக லிங்கம் ஸ்படிகத்திலே ஒரு அம்பாள் ரெண்டு சிவலிங்கம் ஒரு அம்பாள் அது என்ன ரெண்டு சிவலிங்க ரெண்டு அம்பாள் இருக்கணும் அந்த கோயில்ல ஒரு அர்ச்சகர் இருந்தார் எங்கே திருவயாத்திரை இந்த அர்ச்சகர் காசி யாத்திரை போயிட்டார் இப்பவரெல்லாம் காசி யாத்திரை போனா திட்டப்படி திரும்பலாம் கைலாச யாத்திரையே கொஞ்சம் லேட்டா திரும்பலாம் அவ்வளவுதான் அப்பவரெல்லாம் காசி யாத்திரை போனா திட்டப்படி திரும்ப முடியாது அர்ச்சகர் முறை வர்றதுக்குள்ளே சொல்லா உனக்கு அபிஷேகம் பண்ணணுமே என்னால் முடியலையே தாமதமா போச்சே பத்து பதினஞ்சு நாள் ஆகும் போல இருக்கேன் இங்க மாட்டிக்கொண்டேன் என்னை காப்பாத்து அங்கிருந்து அலறார் கோயிலுக்குள்ள அந்த அர்ச்சகர் வந்துட்டார் எப்படி வந்தார் எல்லாரும் பாக்குறாங்க எப்ப வந்தீங்க காசில இருந்து இப்ப தான் காலையில் வந்தேன் பூஜை எல்லாம் நடத்துறாரு பதினஞ்சு நாள் பூஜை ரொம்ப நல்லாவே நடக்குது மந்திரமெல்லாம் ஒழுங்கா சொல்றார் அபிஷேகம் எல்லாம் ஒழுங்கா பண்றார் அவசரமா பண்ணல எல்லாருக்கும் ஆச்சரியம் பதினஞ்சு நாள் ஆச்சு அவரு வந்துட்டார் எவரு ஒரிஜினல் அர்ச்சகர் அப்படி சொன்ன புரியும் அவர் வர்றதுக்கு இவருக்கு இங்கே இருந்து போடுறதுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு டபுள் ஆக்ட் போடுவாரில் எம்ஜிஆரு அது மாதிரி நீ யாருன்னு அவரு கேட்க நீ யாருன்னு இவரு கேட்க இந்த உள்ள இருந்து வந்தாருல அவரு என்னையா நீ யாருன்னு கேட்கற உள்ளவா காட்டுறேன்னாரா கூட்டிக்கிட்டு போனார் மறைஞ்சிட்டார் ஐயா, பதினஞ்சு நாள் எனக்காக நீ வந்து அர்ச்சகர் வேஷத்துல உனக்கு நீயே அபிஷேகம் பண்ணிக்கிட்டியா அவருக்கு தானே அவர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டாரு தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி அதனாலதான் ரெண்டு சிவலிங்கம் ஒரு சிவலிங்க சிவபெருமான் இன்னொரு சிவலிங்கம் அர்ச்சகர் அந்த சிவலிங்கத்தையும் அம்பாலையும் வச்சு இந்த சிவலிங்கம் என்ன பண்ணது பூஜை பண்ணது மதுரையில் ஒரு தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி இருக்காரு தெரியுமல்ல இம்மையில் நன்மை தருவார் சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆச்சான் சொன்னார் கல்யாணம் ஆனா மணமகனும் மணமகளும் சிவன் கோயில் போய் கும்பிட்டு வரணும் நமக்கு சரி அவங்களுக்கு அவங்க தானே சிவனும் சக்தியும் சிவபெருமான் பார்த்தாராம் நம்ம சொன்னாதான் எல்லா பயனும் ஒழுங்கா செய்வீங்க இல்லைன்னா அவனவே எக்ஸிபிஷன் எடுத்துருவா சரி கோயிலுக்கு போக முட்டாரா மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானும் எந்த கோயிலுக்கு போகிறது நேர மேலமாசி வீதியிலே இம்மையில் நன்மை தெருவார் கோயிலுக்கு போனாங்களாம் அந்த சிவலிங்கத்துக்கு ரெண்டு பேரும் அர்ச்சனை பண்ணாங்களாம் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பின்பக்கத்து சுவரில் மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானு தெரிவார்கள் அதுக்கு முன்னால் சிவலிங்கம் தெரியும் என்ன அர்த்தம் நம்ம பின்னால் இருந்து பார்க்குறோம்னு அர்த்தம் நம்ம பின்னால இருந்து பார்க்கிறோம் கிழக்கு நோக்கிய மூர்த்தி அவங்க ரெண்டு பேரும் கிழக்கிலிருந்து அர்ச்சிக்க நம்ம மேற்கில இருந்து பார்க்கிறோம் அதனால எல்லாம் தலைகளா இருக்கும் அந்த கோயில்ல தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி எந்த ஊர்ல நம்ம திருவையாத்துல சித்திர மாசம் ஆயில்ய தன்னைக்கு இந்த வழிபாடு நடத்தப்படுகிறது ரெண்டு அர்ச்சகர்களுக்கு பரிவட்டம் கட்டுவார்கள் ஒரு அர்ச்சகர் அர்ச்சகர் ஒரு அர்ச்சகர் சிவபெருமானா வந்த அர்ச்சகர் இல்ல அர்ச்சகராவந்த சிவபெருமான் அங்கே கோவிலுக்குள்ள போனா இந்த காட்சியை திருவாசகத்தில் பாடுறாரு ராமானுஜ் ஐயா எங்க பாடுறாரு ஐயாரதனில் சைவனாகியும் இங்கே பாருங்க பதில் பளிச்சுன்னு வருது தாய்மார்கள் ரொம்ப ஆக்டிவாக தான் எடுக்கிறாங்க ஐயாரதனில் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் திருவாசகம் ஐயாரிலே தன்னைத்தான் பூஜித்த சைவ பெருமகனாக பெருமான் காட்சி கொடுக்கிறார் ஒரு முருகப் பெருமான் கையில வில்லி வச்சிருப்பார் தனுசு சுப்பிரமணியம் ஆவுட மேல உட்கார்ந்து இருப்பார் ஆவுட மேல சிவலிங்கம் தானே இருக்கும் பிள்ளையார் இருப்பார் அங்க போனா பார்க்கலாம் சண்டீசருக்கு தனி கோயில் இதெல்லாம் திருவையாறு சண்டீசருக்கு தனி கோயில் மேல பார்த்தா சண்டீசர் வரலாறு அற்புதமான சிற்பங்கள் சண்டீசர் பாலால அபிஷேகம் பண்றது சிவபெருமான் சண்டீசருக்கு சண்டீச பதம் கொடுத்து தன் மாலைய அவர் தலையில போடுறது இதெல்லாம் அங்கே அற்புதமாக இருக்கும் பஞ்சநதீஸ்வரர் உள்ள இருக்கிற சிவலிங்கம் இப்ப நம்ம சிவலிங்கத்துக்கிட்ட போய் நிற்கிறோம் சுயம்பு மூர்த்தி தானே முளைச்ச மூர்த்தி ஷேப் எல்லாம் கரெக்டா இருக்காது திருக்கேதாரத்திலே ஒழுங்கா இருக்காது காசி கேதார் காட்டில் ஒழுங்கா இருக்காது தேவிகாபுரம்னு ஒரு ஊரு ஆரணிக்கு பக்கத்தில் மூர்த்தி அது ஒரு மாதிரி இருக்கு சிவலிங்கம் அபிஷேகம் அவருக்கு கொதிக்க கொதிக்க கொண்டாந்தவர் தலையில ஊத்துவாங்க என்ன யா என்ன அவர் உகந்தது நான் என்ன பண்றதுங்கிற அர்ச்சகர் இன்னைக்கு நடக்குது தேவிகாபுரம் எங்க இருக்கு ஆரணிக்கு பக்கத்துல அங்க போய் சொற்பொழிவு பண்ற பொழுது மலை பார்த்தேன் வெந்நீரால அவருக்கு அபிஷேகம் அந்த காலத்துல ஒருத்தர் வெந்நீர் அபிஷேகம் பண்ணானா சிவபெருமான் சொன்னாரா இந்த ஊர்ல எனக்கு இனிமே வெந்நீர் அபிஷேகம் நமக்கு தான் அவருக்கு எல்லாம் ஒண்ணுதானே வெந்நீராது பன்னீர் ஆவது நெருப்பா இருக்கிற ஆளுக்கு என்னையா வெந்நீர் ஆளே தீ தீத்தான் உன் கண்ணிலே தீத்தான் உன் மெய்யிலே தீத்தானும் உந்தன் செஞ்சொல்லில் தீத்தான் உன் மெய்யெல்லாம் புல்லிருக்கு வேலூரா உன்னை இந்த தையலாள் எப்படி சேர்ந்தாள் பழைய பாட்டு தீமயமான பெருமான் பஞ்சநதீஸ்வரர் கிடையாது அந்த கவசத்தில் பசுமாடும் சூலமும் இருக்கு அதனால அவருக்கு திரிசூலின் பேரு திரிசூலி புரியுதா முத்தலை சூழம் ஏ சிவபெருமானுக்கு முத்தலைச்சூளம் யாரையாவது குத்த போறாரா குத்தவே இல்லைங்க எதுக்கு அவருக்கு முத்தலைச்சூளம் நம்மளை கூப்பிடுறாரு உங்ககிட்ட ஆணவம் கண்மம் மாயை மூணு இருக்குல்ல மூனையும் கொண்டாந்து குத்துரா ஆணவம் இருக்கா இல்லையா போற போத நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவன் கோவிலுக்குள்ள போகலாமோ போன்ல பேசிக்கிட்டே போறேன் சிவன் கோவிலுக்குள்ள சிவபெருமான் வெயிட் பண்றாரு நீ பேசிட்டு அநியாயம் உண்டா என்ன சிவபெருமான விடவா இந்த வந்தா அந்த செல்ல ஆஃப் பண்ணி வைங்க அப்புறம் தட்டிக்கலாம் என்ன என்ன எங்க சித்தியும் அந்த செய்தி நமக்கு வரத்தான் போகுது அதனால தப்பே கிடையாது சிவபெருமான் திரு ஏன் சூளாம் ஆனவன் கண்மம் மாயையை குத்திட்டு போய் என்ன பண்ணு எலுமிச்சம்பளத்தை குத்தி விட்டு உள்ள போயிட்டான் ஆனவன் கண்மம் மாயை அப்படியே இருக்கு மூணு எலுமிச்சம்பளத்தை கடையில வாங்கி நறுக்குன்னு குத்திட்டு உள்ள போயிட்டான் திருசூலின் அவருக்கு பேரு ஏதாச்சும் தேவார ஞாபகத்துக்கு வருதா வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வளரும் சடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் கல்கி சிவகாமியின் சபதத்தில் எழுதுறார் வடிவேறு திருசூல வெங்க நம்ம பக்கத்து ஒரு எந்த ஒரு இங்க இருந்து போற போக்கில் திரிபுவனம் திரிபுவனம் அங்க பாடுறது திருப்பூவனம் சொல்ல போனா அதான் சரி திரிபுவனம் சோழ நாட்டில் நம்ம ஊர் திருப்பூ பூவனம் பொழில் திகழும் பூவனத்தம் புரிதனர்கே இங்க பாடுற பாட்டு அதெல்லாம் அங்க போய் பார்க்கலாம் அவருக்கு புனித சாத்துவாங்க கைபடாத மூர்த்தி அபிஷேகம் எல்லாம் முன்னால் இருக்கிற ஆவுடைக்கு மட்டும்தான் அந்த கருவறை அகழி மாதிரி இருக்கும் அவரை சுத்தி பரகாரம் வர முடியாது இப்படி போயிட்டு திரும்பி வரணும் பின்பக்கம் போக கூடாது ஏன் எதனால ஜடையோட உட்கார்ந்து இருக்காராம் அவரு ஜடை பின்னால இருக்கான் அதை முதிச்சிடப்படாதான் அதனால பின்னால போக முடியாது கோஷ்டமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி சுவாமி ஜடாபாரத்தோடு இருக்கிறார் ஒரு முக்கியமான திருவிழா அங்கு நடக்கும் சப்தஸ்தான திருவிழான்னு அதுக்கு பேரு ஏழு ஊர் பெருமான் புறப்பட்டு போவாங்க எதுக்கு நந்தியம் பெருமான் கல்யாணத்துக்கு நந்தி பிறந்ததிலிருந்து சிவபெருமானுடைய அடியார் சிவனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று தவன் செய்தவர் சிவபெருமான் அவரை திருவையாற்றுக்கு அழைத்தார் அஞ்சு தீர்த்தங்களினாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணினார் அதான் பஞ்ச நதீஸ்வரர் அஞ்சு தீர்த்தங்களினாலே அபிஷேகம் பண்ணினார் அதிகார நந்தின்னு பேரை கொடுத்தார் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினார் பக்கத்தில் ஒரு ஊரு அந்த ஊருக்கு பேரு திரு மலபாடின்னு பேரு என்ன மாதிரி ஞாபகத்துக்கு வருதா மலபாடியுள் மாணிக்கமே கைலாசத்துல காலையில திரபுக்களை எந்திரிச்சு பார்த்தா பொன்மயமா தெரியும் கைலாசம் அதத்தான் பார்த்திருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி பொன்னார் மேனியனே புலித்தோலை இனி யாரை நினைக்கிற பாட்டு மலபாடுகிறேன் நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம்னா சிவபெருமான் திருவயாத்திலிருந்து புறப்படுவார் திருக்கண்டிச்சரம் வரிசைக்கு ஏழு ஊரு போட பாதை அந்தந்த ஊர் சாமி அங்க சேர்ந்துக்கும் ஏழு ஊர் ஏழு பெருமானும் போய் நந்தியம்பெருமான கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் சாப்பாடு யாரு போடுவா திருச்சோட்டு துறை பெருமான் சோறு போடணுமா இப்படி ஒன்னுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஏழு சிவபெருமானு இருந்து அடியாடு கல்யாணத்தை பண்ணி வச்ச ஊர் திருமலபாடி சப்தஸ்தான திருவிழான்னு சோழ நாட்டிலே புகழ்பெற்ற திருவிழா அறம்படர்த்த நாயகி சந்நிதிக்கு பக்கத்துல ஒரு குளம் அந்த குளத்துக்கு பேரு தெரியுமா உப்பங்குளம் தண்ணி நல்லா இருக்கு பேரு உப்பங்குளம்னு வச்சிருக்கான் நான் போய் எனக்கு ஒன்னும் புரியல இந்த உப்பங்குளத்துல என்ன இங்கேதான் அப்பர் சுவாமி எந்திரிச்சாரு ஓஹோ அப்பர் குளத்தை நம் மாளுக உப்பங்குளமா மாத்திட்டாங்க எந்திரிச்சாரா இல்லையா மானசரோவரிலிருந்து மானசரோவரில் முழுகி இங்கே எந்திரிச்சார் அப்பர் சுவாமி அப்பர் குளத்தை காலப்போக்கில் என்ன பண்ணா அப்பர் குளம் அப்பங்குளம் உப்பங்குளம் ஒப்பிலி அப்பனை உப்பிலி அப்பனா மாத்தணும் இல்ல அவன் ஒப்பில்லாத அப்பன் அவனை உப்பிலி எப்பனா மாத்தி உப்பு போடாத பிரசாதம் வச்சு அதுக்கு ஒரு கதையை உண்டாக்கி விட்டு பாவம் உப்பு இல்லாத சோறு அவர் சாப்பிட வேண்டியிருக்கு நம்ம பண்ணின தப்பு அந்த இடத்துக்கு பேர அப்பர் குளம் அப்பர் சுவாமிகள் பெருமைக்கு எல்லாம் கிடையாது திருவையாத்துக்கு போனா அப்பர் சுவாமிக்கு உள்ள மரியாதை நமக்கு தெரியும் முதலியார் ஒரு கல்வெட்டு போட்டிருக்கார் நான் அன்னைக்கு ஒரு கல்வெட்டு சொன்னேன் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் இப்ப ஒரு கல்வெட்டு போட்டிருக்கார் திருவயாத்துல இந்த கல்வெட்டு இருந்தா கிட்ட போய் தொடச்சிட்டு படிச்சு பார்க்கணும் வராகன் கொடுத்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சரிதானா மூன்ற இன்ட்டு லட்சம் மூன்று லட்சம் எப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல பச்சைய முதலியா இருக்கலாம் என்ன எழுதியிருக்கார் மூணு கைங்கரியம் பண்ணணும் அப்பர் பெருமான் கைலாச காட்சி கண்ட திருவையாற்றில் சிவபெருமானுக்கு நித்திய கட்டளைக்கு பயன்படுத்திக்கணும் ஆறு கால பூஜைக்கு இந்த வட்டியை பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமானது மந்தர் ஆனத்தில் இருக்குர் ஆதீனத்தில் அன்னதானம் செய்ய இந்த வட்டியை பயன்படுத்த வேண்டும் அங்கே இருக்கு மூணாவது இந்து குழந்தைகளுக்கு இந்து மத பாடத்தை சொல்லி கொடுப்பதற்கும் ஆந்திலம் சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆசிரியர் வைத்து இந்த பணத்தை சம்பளமாய் கொடுக்க வேண்டும் எப்ப எழுதியிருக்கார் ஐயா ஆங்கிலம் படிக்கணுமா இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா விவேகானந்த சுவாமி சொல்லுவார் நான் ஆங்கிலம் படிச்சேன் படிக்க படிக்க இந்து மதத்தின் பெருமை ரொம்ப அதிகமா தெரிஞ்சது ரோமையின் ரோலன் எழுதுகிறார் உலகத்திலேயே ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா ஏனென்றால் இந்து மதம் தோன்றியது அங்கேதான் இதுக்காக என்ன பெரிய அறக்கட்டளை ரொம்ப முக்கியம் தியாக பிரம்மத்தின் சமாதி திருவயாத்தில இருக்கு அவர் சிவபெருமானை பாடினவர் ராமனை பாடினவர் எந்தரோ மகானுபாவா யார் ராமனை வழிபடுகிறார்களோ அந்தரிக்கி வந்தனம் அந்த பெருமானுக்கு என் வந்தனம் வீட்டில் பூஜை பண்ண விக்கிரகத்தை ராம விக்கிரகத்தை அவர் அண்ணன் தூக்கி ஆற்றுல போட்டார் காவேரி ஆத்துல தியாகயர் சாப்பிடவே இல்லை பூஜை பண்ண ராமர் போனா எப்படி சாப்பிடுறது உடம்பு ஒண்ணுமில்லாம போச்சேன் கடவுள் காட்சி கொடுக்க உள்ள போய் திரும்ப தூக்கிட்டு வந்து அப்புறம் தான் சாப்பாடு நிதி என்ன என்ன பணம் பணம் சுகமா ராமன் சந்நிதி சுகமா பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் ராமன் சந்நிதி போகாது தியாக பிரம்மத்தின் சமாதி எங்க இருக்கு திருவையாத்திலிருக்கு சம்பந்தர் சுவாமி உள்ள போறார் திருவையார் பதினெட்டு பதிகங்கள் சம்பந்தர் முதல் திருமுறையில் மூணு பதிகம் முப்பத்தி பாட்டு ரெண்டாம் திருமுறையில ரெண்டு பதிகம் இருபத்தி பாட்டு அப்பர் சுவாமி நாலாம் திருமுறையில எட்டு பதிகம் எண்பத்தி பாட்டு ஒரு பதிகம் இருபது பாட்டுக்கு மேல பாடிட்டார் அவன் திருவடியை வச்சு பாடுறார் இருபது பாட்டுக்கு மேல நாலாம் திருமுறை எட்டு பதிகம் எண்பத்தி மூணு பாட்டு அஞ்சாம் திருமுறை ரெண்டு பதிகம் இருபது பாட்டு ஆறாம் திருமுறை அப்பர் சுவாமி இரண்டு பதிகம் இருபத்தோரு பாட்டு ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தியை பத்தி ஒரு செய்தி சொல்லணுமே சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தியின் திருவயாத்துக்கு போறாங்க சேர்மான் பெருமாள் யாரு சுந்தரமூர்த்தியினுடைய நண்பர் நண்பர்னா எப்படி நண்பர் ஷேர்மான் பெருமாள் சேர் நாட்டு ராஜா பூஜை பண்ற பொழுது பெருமானுடைய பாதச்சிலம்பு ஒலி கேட்டால் பூஜையை நிறுத்துவார் பாதச்சிலம்பு ஒலி கேட்கலன்னா பூஜை தொடரும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாதச்சிலம்பு ஒலி கேட்கும் பூஜையை முடிப்பார் ஒரு பாதச்சிலம்பு ஒலி கேட்கவில்லை ரொம்ப நேரம் ஆட்சி கேட்கவில்லை இவருக்கு என்ன தோணி போச்சு என் பூஜைகளை ஏதோ தப்பாயி போச்சு ஏதோ தப்பாயி போச்சு பாதச்சிலம்பு ஒளி கேட்கல கேட்கல என்ன உயிரோட இருக்கக்கூடாது வெட்டி கிட்டு இறந்து போறேன்னு உடவாள ஓடிட்டார் மடமட மடமிலு ஒளி வேகமா கட்டுது பெருமானே ஏன் தாமதம் கேட்டார் கடவுளை பார்த்து ஏன் லேட்டு கேட்க முடியுமா காலேஜில் வர்ற பயலை கேட்க முடியல வாத்தியாரு கல்லூரி மாணவனை வாத்தியார் முட்டா பையலை நான் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன் கேட்க முடியுமா வாத்தியாரை ஏன் லேட்டுன்னு பையனை கேட்க முடியல சிவபெருமான கேட்கிறார் பெருமானே பாதச்சிலம்பொழி தாமசிச்சு ஏன் பெருமான் சொல்றாரு சுந்தரமூர்த்தி திருவாரூர்ல பாடிக்கிட்டு இருந்தார் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நேரம் போறது தெரியல எட்டரை மணி ஆயிடுச்சு அதான் வேகமா பாடச் சிலம்போலி இது எப்படி இருக்கு அவருக்கு கேட்கல விளையாடுறது ஏன் அப்பத்தான் சுந்தரமூர்த்தி யாருன்னு இந்த ஆள் போவாரு அப்படியா உங்க நீங்க கேட்கிற அளவுக்கு பாடுறவரா அவரு யாரு எங்க இருக்காரு திருவாரூருக்கு போனா பார்க்கலாம் சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு ஓடி சுந்தரமூர்த்திய பார்த்து ரெண்டு பேரும் நண்பர்கள் சேரமானும் சுந்தரமூர்த்தியும் நண்பர்கள் மதுரைக்கு வந்தாங்க பாண்டியனை திருப்பரங்குன்ற பாடினாங்க அந்த பாட்டு கிடைச்சது சொக்கலிங்க பெருமான பாடின பாட்டு தொலைஞ்சு போச்சு சுந்தரமூர்த்தி சொக்கலிங்க பெருமான பாடின பாட்டை நம்ம சொக்கலிங்க பெருமான் தொலைச்சு விட்டாரு காணங்க கிடைக்கல சம்பந்த சுவாமி தேவாரம் கிடைச்சிது அப்பர் சுவாமி பாட்டு கிடைச்சிது சுந்தரமூர்த்தி பாட்டு கிடைக்கல இது எங்கே போகிறாங்க தஞ்சாவூர் தாண்டி போகிறாங்க தஞ்சாவூர் பாடல் பெற்ற ஸ்தலம் அல்ல பின்னாலே வந்தது திருவிசைப்பாவில் தான் அதுக்கு பாட்டு தேவாரத்தில் இல்லை ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம்தான் தஞ்சாவூருக்கு பெருமை எல்லாம் இதெல்லாம் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு கதை அப்படி போற பொழுது திருவயாத்தில் காவேரி வெள்ளம் போகுது தாண்டி போகணும் திருவையாறு அங்கே இருக்கு காவிரி குறுக்களை போகுது அரவும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ நாரா காவிரி குறுக்கலை பாயுது திருவையாற்று பெருமானே காவிரி வழிவிட்டது சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவையாட்டுக்கு வந்து கும்பிட்டு திரும்பிட்டாங்க காவிரி வழிவிடுமா விடும் நம்பினால் விடும் பகவான் ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவார் ஒரு ஊர்ல ஒரு குருநாதர் குருநாதர்னா அப்படி அப்படி நீங்க ஒண்ணு ரொம்ப அழுத்தமா கேட்டுக்கப்படாது ஏதோ குருநாதர் மாதிரி வச்சுங்களேன் அப்படித்தான் ஒரு தயிர்காரி தினமும் வந்து அவரை கும்பிட்டு அவருக்கு தயிர் ஊத்திட்டு போவான் நல்லா தயிர் வாங்கி சாப்பிட்டு இருப்பார் காலம்பரை காலம்பறை ஒன்பது மணி ஆனா தயிர்காரி வந்துருவா தயிர்காரி வந்துருவா சங்கரனை நினைச்சதை விட தயிர் காரியை நினைச்சது அதிகம் சாப்பிட தயிர் கொடுக்கறாள்ல வேற ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாள் மழை பேஞ்சு ஆற்றுல வெள்ளம் போகுது தயிர்க்காரி வரமாட்டான் இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான் தயிர் போச்சு நல்லா இருக்கும் இன்னைக்கு கிடைக்கல தயிர் போச்சு தயிர் காரி வந்துட்டா தயிர் கொடுத்தா சாப்பிட்டாரு ஏமா வெள்ளம் போகுதே எப்படி வந்தே குருநாதா உங்க பேரை சொன்னா வெள்ளம் வழிவிடும் வந்தேன் இந்த பாரு இதெல்லாம் எங்கேயாவது மேடையில் போய் பேசு அதை அப்படி என் பேரை சொன்னா வழி விடுமா ஆமா இப்ப வர்ற போது அப்படித்தான் வந்தேன் நிஜமா ஆமா போற போது அப்படித்தான் போறேன் எங்கே வா பார்ப்போம் இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை அவளுக்கு நம்பிக்கை முன்னால போறா குரு துணை குருபாதம் துணை குருபாதம் துணை கண்ணை முடிக்கிட்டு போறா வழி விட்டுது நம்ம சாமியார் பார்த்தார் என் என்பாதம் துணை என்னை புண்ணியம் அவரு கேடுகட்ட பகவான் அவரை பார்த்துக்குவார் நம்ம எல்லாரையும் செக் பண்ணி பக்கத்தில் போக முடியும் பத்து நாள் கும்பிட்டு அப்பறம் தான் இந்த ஆள கும்பிட்டு இருக்கப்படாதுன்னு தோணுது இது என்ன செய்யறது போனபோது அந்த பாவம் அவரோட அவளதுதான் எப்படி காவேரி வழி விட்டது அரவும் திரை காவேரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ சம்பந்த சுவாமி அங்க போய் பாடுறார் இதுதான் ஏழாம் திருமுறை பாட்டு ஒரு பாட்டு ஒரு பதிகம் பதினோரு பாட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு பதிகம் திருவையாத்துக்கு தேவாரத்தில் மட்டும் ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கான அம்மானாய் ஒரு பாட்டு திருவாசகத்தில் ரெண்டு வரிகள் திருவாசகத்துல பின்னாலே கேத்திர வெண்பா ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை ஐயாரு தெரியுமா சளி கடைசி காலத்தில் சளி போய் தொண்டையில கட்டும் பேச முடியாது மூச்சு இறைக்கும் கப்புன்னு பிடிக்கும் முடிஞ்சு போயிடும் சாகுற பொழுது சளி தான் பிரச்சனை செத்ததுக்கு மூக்கு வழியா சளி வடியும் நம்ம கற்பூரத்தை வச்சு அமுக்குவோம் இதாம் பொல்லாது ஐயாறு வாயாறு பாயாமும் நெஞ்சமே ஐயாறு வாயால் அலையின் பட்டினத்து சாமி போறார் திருவையாட்டுக்கு அப்பா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது என்னை படைச்சு படைச்சு பெரும்மா ஓஞ்சு போயிட்டான் என்னை பெத்து பெத்து எத்தனையோ தாய்மார்கள் வயிறு ஓஞ்சு போச்சு போதும் எரிச்சு எரிச்சு மண்ணு வெப்பமா போச்சு பொகே மேல போயிருச்சு மண்ணின் தனலார வானும் புகையாரிய தாய்மார் இழைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா இந்த பிறவி போது இனிமே ஜென்ம வேண்டாம் ஐயா திருவையாரா மண்ணின் தனலார எரிச்ச மண்ணு வெப்பமா இருக்காது ஆரணும் வானும் புகையார வான முழுக்க புகையா போச்சு அது மாறணும் மண்ணும் தனலார வானும் புகையார என் அறிய தாய்மாரி இழைப்பார எத்தனை ஜென்ம எத்தனை தாய் பத்திருப்பா அவளுக்கு ஒரு இழைப்பு ஆரணும் பண்ணும் அயன் கையாறவும் பிரம்மா கை ஓஞ்சி போச்சு படைச்சு படைச்சு அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் பண்ணும் அயன் கையாறவும் அடியேன் காலாரவும் கண்பார் கால் வலிக்குது நடந்து நடந்து ஐயா திருவையாரா சம்பந்த சுவாமி உள்ள போறாரு அழகான பாட்டு அதை சொல்லலன்னா எனக்கு ரொம்ப பாவம் முடிக்க போறேன் அழகான பாட்டு ஒரு காலத்துல அஞ்சு போலனும் ஓஞ்சு போயிடும் புடிம்பான் கண்ணு தெரியாது என்ன தெரியுதான் பாரு ஒருத்தர் கேட்காது கண்ணும் போச்சு காதும் போச்சு மூக்கும் போச்சு வாயில சுவையே இருக்காது பால் ஊத்துனாலும் காப்பி ஊத்துனாலும் தெரியாது சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது ஒரு தாத்தா வயசாகி போய் படுத்துட்டாரு டாக்டர் சொன்னார் சாப்பாடு இறங்கல என்ன துணியில பால் பாலில் நினைச்சு ஒரு சொட்டு வாயில விடு பேத்தி துணியை பாலில் நினைச்சு ஒரு சொட்டு வாயில் விட்டா தாத்தா பாய மூடிட்டாரு ஏன் தாத்தா பால் கசக்குதான்னா தாத்தா சொன்ன அது ஒரு நிலை புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அடிந்துட்டு அறிவடிந்து முதலாளி அளாதீங்க சாகிறது சாகத்தான் போறோம் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஒண்ணு கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் செய்யிறேன் முதலாளி இப்படியே பார்த்தார் கட்டாயமா செய்கிறேன் தனியா போக பயமா இருக்கு துணைக்கு வாரியா விழுந்தடிச்சு ஓடி போயிட்டேன் துணைக்கியா வருவன் ஒரு ரூபாய் துணைக்கு வர மாட்டேன் போய் மூணு சுத்து சுத்த அவனவே வீட்டுக்கு ஓடி யோசிச்சு பாருங்க புலனை தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்ற ஒரே கொடுத்தேன் அஞ்சேல்தருள்வான் நமரு கோயில் அப்புறம் தான் காட்சி அழகான பெண்கள் திருவையாத்து கோயில சுத்தினாங்களாம் அது என்னமோ தெரியல ஆண்களை விட பெண்கள் தான் கோயில அன்னைக்கும் கும்பிட்டாங்க இன்னைக்கும் கும்பிட்டாங்க ஆமாங்க மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவாரு திருவாசகம் அன்னைக்கும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் அழகான பெண்கள் அப்படி சுத்தினாங்களாம் இந்த குரங்கு இப்படி பார்த்துதான் இந்த பெண்களை பார்த்த உடனே மயில் மாதிரி இருந்துச்சான் அந்த குரங்குக்கு அட இத்தனை மயில் வந்திருக்கு கோயிலுக்குள்ள பார்த்துதான் கோயில்ல முரசு வச்சிருப்பாங்கல்ல அது அடிச்சாங்களாம் இடி இடிக்குது இடி இடிக்குது மயில் வருதுன்னா மழை பெய்ய போகுது போல இருக்கு அப்படின்னு ஆகாசத்தை பார்த்துச்சான் குரங்கு சம்பந்த சுவாமி வாக்கு புலனை பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேலன் தருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முளவு அதிர மலை என்று சில மந்தி கடுவன்ன ஆண் குரங்கு பெண் குரங்கு சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே மேகத்தை பார்த்துச்சான் ஓஹோ மலவரப்போகுதாக்க என்ன இயற்கை காட்சி எங்க கொண்டே வைக்கிறார் பாருங்க காந்தாரும் இசையமைத்து காடிகையார் பண்பாட கவினார் வீதி தேந்தாம் என்று அரங்கேறி செயிலையார் நடமாடும் திருவையாரே அவர் போற பொழுது பெண்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்பர் சுவாமி பாடுறாரு பாருங்க இறப்பவர்க்கு ஈய வைத்தார் பணம் காசி ஏன் கொடுத்தார் யாரும் வந்து கேட்டார் ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொடுங்க உங்களை சொத்தையா எழுதி கொடுக்க சொல்றோம் முடிஞ்சதை கொடுங்க உழைப்பு உள்ளவன் உழைப்ப அறிவுரை சொல்றவன் பரவாயில்ல சொல்லு எதையாவது கொடு கொடுத்தா அவனுக்கும் கொடுக்கணும்னு தோணி போயிடும் டாக்டர் அழகப்ப செட்டியார் புதுக்கோட்டைக்கு போறார் கார்ல புதுக்கோட்டை லெவல் கிராஷின் சாத்தி செட்டியார் முன்னால மாட்டிக்கிட்டார் கார்ல ஒரு பத்து பேரு கீழே இறங்கினார் ஒரு அம்மா வெள்ளரிக்கா வைத்தது இவளது வெள்ளரிக்கா அள்ளுனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வெள்ளரிக்கா அள்ளுனார் கார்ல உள்ளவனுக்கெல்லாம் ஆள் பண்ணி கொடுத்துட்டார் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா போனார் ஒரு நூறு ரூபாய் நோட்டை தூக்கி கொடுத்தார் அவளது வெள்ளரிக்காயி அப்பா ஒரு ரூபாய்தான் இவர் நூறு ரூபாய் நோட்டை கொடுத்தா அந்த அம்மா என்ன பண்ணான் அவளது வெள்ளரிக்காயி விற்றா கூட ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கும் இவர் நூறு ரூபாய கொடுத்தாரா ஐயா எங்கிட்ட சில்றே இல்லை நீ வச்சுக்கம்மான்ட்டாரு அவளுக்கு ஒண்ணும் புரியல என்னடா இது ஒரு ரூபா வெள்ளரிக்காக்கி நூறு ரூபாய் கொடுத்து விட்டு நீ வச்சுக்கங்கிற இந்த மனுஷன் அந்த நோட்டை வாங்கி உள்ள வச்சா எந்திரிச்சா இருந்த வெள்ளரிக்காய எடுத்தா வந்தவன் போனவன் உட்கார்ந்த பக்கத்து என்னடி விக்கி வந்த வெள்ளரிக்காய் சும்மா கொடுக்கற இல்ல இந்த மனுஷன் ஒரு ரூபா வெள்ளரிக்காய்க்கு நூறு ரூபாய் கொடுத்தாரு அவர் நூறு ரூபா நோட்டை தொட்ட உடனே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கும் தோணி போச்சு அதான் கொடுத்தேன் அதுதான் வல்லன்மை இறப்பவர்க்கு அருளும் வைத்தார் யாரெல்லாம் கொடுக்கிறான் அவனுக்கு அருள் பண்றார் இறப்பவர் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு சில பேரு கறப்பவர் மறக்கிறவர் தங்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார் கொடுக்க மாட்டேங்கிறவனுக்கு நரகம் வச்சாரான் பரப்பு நீர் கங்கை தன்னை பரசடை பாகம் வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் யாரு அரக்கன் ராவணேஸ்வரன் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே எல்லாம் திருவையாற்று தேவாராம் அப்பர் சுவாமி பாடுறார் இருள்தரு துன்ப படலம் மறைப்ப மெஞ்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பணிய கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறன் அடித்தளமே நரக குழியில விழுந்தா கூட கை கொடுத்து ஏத்திடுமா ஐயாரன் அடித்தளம் தேவகோட்டையிலே சின்ன சேவகன் செட்டியார்னு ஒருத்தர் திருப்பணி பண்ணதை அப்பவே சொன்னேன் அவர் மூத்த பிள்ளை மெய்யப்ப செட்டியாருன்னு பெயர் இந்த பாட்டை தினோன் சொல்லுவார் அருள்தொரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே திருவையாரா திருவையாரான் எல்லா துன்பங்களும் மாறும் மகாலட்சுமி பூஜை பண்ண ஸ்தலம் திருவையாறு கோயிலுக்குள்ள மகாலட்சுமி சந்நிதி இருக்கு திருவையாறு கோயிலுக்குள்ள லட்சுமி பூஜை பண்ண சந்நிதி இருக்கு ஆக இவ்வளவு நேரம் ஐயாரப்பனை சிந்தித்தோம் அதை விட அதிகமாக கைலாசத்துக்கே போயிட்டு வந்துட்டோம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவழிச்சு பார்த்தவங்க எல்லாம் இந்த இருக்காங்க நம்ம அறக்காசு செலவு இன்னைக்கு அழகா ரொம்ப பேரு கைலாசத்தை பார்த்துட்டு திரும்பிட்டோம் நான் பல ஊர்ல சொல்லி ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்துகிட்டு மனசுனால அப்பர் சுவாமி திருக்காலத்தில் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பால் செம்பொன்புணத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கயிலாய தூச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே கைலாசமும் காலத்தையும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு யாருங்க போற முடியும் ஏய் ஆறு மாசமா நீ என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாய்டா அப்படிங்கிறாங்கல்ல குழந்தைய காலத்தையான் அவன் என் கண்ணுளானே அப்பர் சுவாமி கருணைக்கு எல்லாம் கிடையாது அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் அப்பர் இல்லம் வச்சு திருநாவுக்கரசு வித்யாசாலையின்னு வச்சு அப்பருக்கு அடிமையாகி ஒரு குடும்பம் திருநாவுக்கரசருக்கு பணி செய்கிறது உறவுடைய ஒருத்தர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கார் இப்பதான் எனக்கு பார்வையில் அந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன பேரு வைப்பாங்க தெரியுமா நாவுக்கரசின்னு பேரு வைப்பாங்க திலகவதினு பேரு வைப்பாங்க எல்லாம் யாரு பேரு அப்பர் சுவாமி அக்காவுக்கு பெரு திலகவதி இன்னைக்கு அந்த குடும்பம் அப்பர் சுவாமிகளுடைய பக்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறது வாழையடி வாழை ஆண்டவனை பிடிக்கிறத விட அடியாரை பிடித்து கொண்டால் ஆண்டவனை ஈஸியா புடிச்சுக்கலாம் அதனாலே நம்ம இன்னைக்கு அடியார்களை பிடித்து கொண்டோம் நாளைக்கு காசி யாத்திரை போறோம் காசி கயா அயோத்தி அலகாபாத் நாலு ஊருக்கும் போயிட்டு வேகமா நாகப்பசெட்டி ஆறு கட்டின கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுவோம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி திரளான பெருமக்கள் இருந்து கேட்கிறார்கள் இந்த புண்ணியம் நம்ம இணை ஜெயராமன் ஐயாவுக்கும் நம்முடைய அறங்காவலர் கருமுத்து கண்ணன் ஐயாவுக்கும் சேர்ந்துச்சு திருப்புகழ் சபைக்கு நன்றி இருந்து கேட்ட சான்றோர்களுக்கு நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்ட நிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம் ஒரு இரண்டு நிமிடங்கள் அப்பர் சுவாமிகளை பற்றி நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் பகவானை பாடி மகிழ்ந்தார்கள் என்று கூறினார்கள் வாரியார் சுவாமிகள் தன்னுடைய சொற்பழிவின் போது இதெல்லாம் அப்பர் வாக்கு அது லோயர் வாக்கு அல்ல என்று சொல்லுவார் அதுவே ஒரு வருகின்ற பொழுது பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று சொல்லுவார்கள் நாம் நினைக்கலாம் பேசாமலா இருக்கின்றோம் தினசரிதானே பேசுகின்றோம் என்ன பேசுகின்றோம் அவன் இவன் என்றுதான் பேசுகின்றோம் சிவன் சிவன் என்று நாம் பேசவில்லையே அந்த நாளெல்லாம் பிறவாத நாள் என்று சொன்னார்கள் அவர்கள் கூறினார்கள் அப்படி நாம் பேராசிரியர் அவர்கள் தினந்தோறும் பகவானை நாமத்தை சொல்லி வருகின்றார்கள் நாம் எல்லாம் இந்த பத்து நாட்கள் அவரை கேட்கின்ற போதெல்லாம் பிறந்த நாளாக கருதுகிறோம் என்று கூறி இன்றைக்கு திருவையாரை பார்ப்பதற்கு முன்னால் அவர் சொன்னது போல பல லட்ச ரூபாய் செலவு செய்வது என்பது கடினமல்ல ஆனால் அந்த உடல்நிலையை வைத்து நாம் அந்த கைலாசத்திற்கு சென்று திரும்பி வந்தோம் என்றால் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படி அந்த கைலாசத்தை நாம் கண்மின்னால் காட்டி ஏனென்றால் இந்த திருக்கல்யாண மண்டபத்திலே கைலாச காட்சியை பகவானை வைத்து அலங்காரம் செய்து பார்ப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்களுடைய பெயரும் மீனாட்சி சுந்தரம் சொக்கலிங்க பெருமானே அந்த வடிவமாக இருந்து அலங்கரித்து காட்டினார்கள் என்று சொன்னால் கூட மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினையெல்லாம் நாம் கேட்டு மகிழ்ந்தோம் திருவையாரையும் சென்று வணங்கி வந்தோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் வழக்கமாக வழிபடுகின்ற வழிபாட்டினை சொல்லி நிறைவு செய்கின்றோம் நாளைய தினம் காசி செல்ல இருக்கின்றோம் மறுநாள் நம்மை ஆலவாய் அம்பதியிலே கொண்டு வந்து சுகமாக சேர்த்து விடுவார்கள் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த தினங்களெல்லாம் நாம் கொடுத்து வைத்த தினமாக கருதி வழிபட வேண்டும் என்று கூறி இந்த வாழ்த்தினை சொல்லி நிறைவு செய்கின்றோம் ஆறிரே தடந்தோள் வாழ்க அறிமுகம் வாழ்க வெற்பை கோரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சுவே ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னங்கே வாழ்க மாறிலே வாழ்க வாழ்க சீரடியாரிலாம் மாரிலா வள்ளே வாழ்க வாழ்க சீரடியாரிலாம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா வள்ளிதேனா காந்தமே அரரா சுமியோ முருக